முதல் சுலோகம் நாற்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் படிக்கணும் நம ஸ்ரீசங்கரானந்த குருபாதாம்பு சன்மனே சவிலாச மகாமோகிராகக் கிராசை கர்மணேன் நாற்பத்தி ஒன்பது திருஷம் <laughs> நே <savigalpasya> திருஷம் நம்பவீம் பஞ்சி முதல்தகம் இதில் ஆரம்பத்தில் ஆத்மாவாகிய நான் சச்சிதானந்த ஸ்வரூபம் என்ற கருத்தை நிலைநாட்டினார் பிரம்மனும் சச்சிதானந்த ஸ்வரூபம் என்பது சாஸ்திரத்தின் மூலமாக சொல்லப்பட்டுள்ளது இரண்டும் ஒன்று என்பதும் சாஸ்திரம் சொல்கிறது ஆகவே ஆத்மாவும் பிரம்மனும் ஒன்று இதில் ஆத்மா சச்சிதானந்த ஸ்வரூபம் பிரம்மனும் சச்சிதானந்த ஸ்வரூபம் சத்து சித்து புரிந்தது ஆனந்தம் புரிந்தும் புரியாமலும் இருந்தது ஆனந்தம் சரியாக புரியாததற்கு காரணம் அறியாமை என்ற தடை அறியாமை தடையாக இருந்ததால் அறியாமையை விளக்குவதற்காக சிருஷ்டி தத்துவத்தை அறிமுகப்படுத்தினார் அறியாமை எங்கே இருந்து வந்தது எப்படி வந்தது சிருஷ்டியின் ஆரம்பத்திலேயே ஜீவன் தோன்றும் பொழுதே அறியாமையில் பிறக்கிறான் அறியாமையில் தோன்றுகிறான் அதற்காக சிருஷ்டியை பிரகிருதின்னு ஒரு தத்துவத்தை அறிமுகப்படுத்தினார் பிரம்மம்னு ஒன்று இருக்கு பிரகிருதின்னு ஒன்று இருக்கு பிரகிருதியில் சத்துவகுணம் இரஜோகுணம் தமோகுணம் இருக்கு பிரம்மனுடைய பிரதிபிம்பம் இருக்கு அதில் சுத்த சத்துவம் தூய சத்துவத்தில் வெளிப்பட்டவர் கடவுள் ஈஸ்வரன் மலினசத்துவம் அல்லது இரஜோகுணத்தில் வெளிப்பட்டவர் ஜீவன் தமோகுணத்தை பிரதானமாக வைத்து அந்த ஈஸ்வரன் இந்த உலகத்தை படைக்கிறார் உலகம் தோன்றுகிறது அதில் சூக்ஷம பஞ்சபூதம் ஸ்தூல பஞ்சபூதம் ஸ்தூல சரீரம் சூக்ஷம சரீரம் எல்லாம் தோன்றுச்சு ஈஸ்வரன் நிமித்த காரணமாக இருந்து அறிவு சுரூபமாக இருந்து படைக்கிறார் படைப்பதற்கு மெட்டீரியல் எங்க இருந்து எடுக்கிறாரு பிரகிருதி தமோகுண பிரதானத்திலிருந்து எடுக்கிறார் ரெண்டு ஈஸ்வரன் ஆகுது நம்ம ஏழாம் அத்தியாயத்திலே பார்த்தோம் பராப்பிரகிருதி அபராப் பிரகிரு பராப்பிரகிருங்கிறது பிரம்மதத்துவம் அபராப்ரகரிங்கிறது இந்த சுத்த சத்துவம் மலினசத்துவம் சேர்ந்த அபராப் அப்படி ஈஸ்வரன் வெளிப்பட்டார் அப்படின்னு பார்த்தோம் இந்த ஜீவன் மட்டும் மலினசத்துவம் ரஜோகுணத்தில் வெளிப்பட்டதால் அறியாமையிலிருந்தே தோன்றுகிறான் அவன் ஆர் வந்துச்சுன்னு சொல்ல முடியாது ஞானம் வந்து அறியாம போயிடும் அதனால் அறியாமையை விளக்கினார் பிறகு என்ன சொன்னார் இந்த அறியாமையினுடைய தன்மை எப்படி இருக்கு இந்த ஆனந்தத்தை தெரியாமல் மறைக்கிறது அதனால் அவன் பிறப்பு இறப்பு என்ற சக்கரத்தில் உழல்கிறான் சம்சார சூழலில் உழகிறான் போகத்தை அனுபவிக்க செயல் செய்கிறான் செயல் செய் போகத்தை அனுபவிக்க செயல் செய்கிறான் பிறகு செயலுக்காக போகத்தை அனுபவிக்கிறான் மாறி மாறி வருனார் சுற்றி சுற்றி போகத்தை அனுபவிச்ச வாசனையில் திருப்பி போகத்தை அனுபவிக்கணும்னு செயல் செய்கிறான் பிறகு போகத்தை அனுபவிக்கிறான் இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கான் அப்படின்னார் பூச்சி உதாரணம் சொன்னார் ஒரு பூச்சி தண்ணியில் விழுந்துருச்சு ஒரு அலையிலேருந்து தப்பிக்க போது இன்னொரு அளவு வந்து அடிச்சிட்டு போயிடுது யாரோ ஒரு புண்ணியவான் அதை எடுத்து மரத்து நழலில் விட்ட உடனே அவர் அப்படியே ஆனந்தமாக அப்பா நிம்மதியின்னு உட்காருதான் அது மாதிரி நல்ல குருவினுடைய துணை கொண்டு இந்த பஞ்சகோஷ விவேகத்தை விசாரம் செய்து அதன் மூலமாக இவன் இந்த ஆத்ம தத்துவத்தைப் பெற்று அறியாமையை நீக்கி சம்சாரம் என்ற நீரிலிருந்து தப்பித்து வெளியே வந்து அமைதியாக ஆனந்தமாக இருக்கிறான் என்ற கருத்து சொன்னார் இதுல இந்த பஞ்சகோஷம் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை அறிமுகப்படுத்தினார் மூன்று சரீரத்தவே பஞ்சகோஷம் சொன்னார் அந்த பஞ்சகோஷத்திலிருந்து ஆத்மாவை பிரிக்க வேண்டும் பஞ்சகோஷம்னாலும் மூணு உடம்புனாலும் ஒன்னுதான் அதுல இருந்து ஆத்மாவை பிரிக்கணும்னார் கவனமாக பிரித்தா நாம் வந்து ஆத்ம தத்துவத்தில் நிலை பெறலாம் பிரம்மத்தோடு ஐக்கியமாகலாம் சொல்லி யுக்தியின் அடிப்படையில் பிரித்தார் மூணு சரீரத்தை வச்சுக்கிட்டு மூன்று அவஸ்தை எடுத்துக்கிட்டு விளக்குனர் கனவு நிலை உறக்க நிலை சமாதி அவஸ்தை மூணையும் வச்சுக்கிட்டு மூன்று நிலைகளிலும் இருக்கக்கூடிய கோஷம் பஞ்ச கோஷம் வேறு ஆத்மா வேறுன்னு சொல்லி அறிவுபூர்வம் பிரிச்சார் பிரித்து ஆத்மாவை தனியாக நிலைநாட்டினார் பிறகு இது யுக்திபூர்வமாக நிலைநாட்டின பிறகு சாஸ்திர ரீதியாக தத்துவ வேதாந்தத்தின் அடிப்படையில் ஆத்மாவும் பிரம்மனும் ஒன்று நாமும் கடவுளும் ஒன்று அப்படிங்கிற கருத்தை நிலைநாட்டுறார் அதற்காக என்ன எடுத்துக்கிட்டார் மகா வாக்கியம் வேதாந்தத்தில் உள்ள தத்துவ ஒரு வாக்கியத்தை எடுத்துக்கிட்டு விளக்குனார் முதல்ல அறிவுபூர்வமாக விளக்குனார் இப்ப சாஸ்திர ரீதிய வளர்க்கிறார் அதுல என்ன சொல்லியிருக்கு தத்துவமசி அப்படின்னு சொல்லியிருக்கு தத்துவமஷி அப்படிங்கிற வார்த்தை எடுக்கும் பொழுது நீ அதுவாக இருக்கிறாய் நீ கடவுளாக இருக்கிறாய் சாஸ்திரத்தில் இருக்கு அகம் பிரம்மாஸ்மி நான் கடவுளாக இருக்கிறேன் அயம் ஆத்மா பிரம்ம அந்த ஆத்மாதான் பிரம்மன் பிரஜானம் பிரம்ம இந்த உணர்வு சொருபமே பிரம்மனாக இருக்கிறது இதெல்லாம் நானும் மகா வாக்கியம் நீ கடவுளாக இருக்கிறாய் துவம்னா நீ கத்துனா அது நீ அதுவாக இருக்கிறாய் இது எப்படி புரியும் புரியாது அப்ப என்ன பார்த்த நம்ம கடைசியா போன வகுப்பு கந்தின வகுப்புலையும் போன வகுப்புலையும் பார்த்தோம் ஒரு வார்த்தை நேரடியாக பொருள் கொள்ளவில்லை என்றால் அந்த வார்த்தை நேரடியாக அர்த்தத்தை புரிந்து முடியவில்லை என்றால் அது வாட்சியார்த்தம்னு பேர் நேரடியாக பொருள் பார்க்கறது வாட்சியார்த்தம் அந்த வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை அப்படியே பார்க்கறது லக்ஷியார்த்தம் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறையா பார்த்தோம் அதில் நிறைய என்னென்ன பார்த்தாரு கவுனி முக்கிய விருத்தி அப்படியே பொருள் பார்க்குறது கவுனி விருத்தி குணத்தின் அடிப்படையில் பார்க்கறது வியஞ்சனா விருத்தி சூழ்நிலைக்கு அடிப்படையில் பார்க்குறது பிறகு லக்ஷணா விருத்தின்னு பார்த்தோம் அதெல்லாம் சொல்லியிருக்கேன் இங்கே விளக்க வேண்டியது இல்லை சிங்கம் வருகிறதுனா மிருக காட்சி சிலையில் நேரடியான பொருள் மற்ற இடத்துல நேரடியான பொருள் கிடையாது இங்கே ஒருத்தர் சிங்கம் வருதுன்னா சிங்கத்தை போல ஒருத்தர் வர்றாருன்னு அர்த்தம் இங்கே வந்து குணத்தின் அடிப்படையில் சொல்வோம் காரில் இடம் இருக்கான்னு கேட்டால் காரில் இடம் இருக்கிறது நோக்கம் இல்லை கூட வரலாங்கிறது நோக்கம் இது வியஞ்சனா விருத்தி மணி எட்டாயிருச்சின்னு அம்மா சொல்லிச்சுன்னா ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுன்னு அர்த்தம் எட்டுங்கிற டயத்தை சொல்கிறது நோக்கம் கிடையாது அந்த வார்த்தைக்கு எந்த இடத்தில் எப்படி பொருள் கொள்ளணுங்கிறது வியஞ்சனா விருத்தி அந்த வார்த்தையினுடைய குணத்தை எடுத்துக்கிட்டு பார்த்தா கவுனி விருத்தி அப்படியே பார்த்தா முக்கிய விருத்தி லக்ஷணா விருத்தின்னு சொன்னால் லட்சணையாக பொருள் பார்ப்பது விட்ட லட்சணம் விடாத லட்சணம் விட்டும் விடாத லட்சணுன்னு பார்த்தோம் ஒரு வார்த்தைக்கு பொருளாக ஒரு வார்த்தையை வச்சுக்கிறது அந்த வார்த்தையை விட்டுட்டு அது சம்மந்தப்பட்ட ஒன்னை சேர்த்துக்கிறது இன்னொன்று அந்த வார்த்தையை அப்படியே வச்சுக்கிட்டு இன்னொன்று சேர்த்து பார்க்கறது இன்னொரு இடத்துல பாதியை விடனும் பாதியை வச்சுக்கிறோம் இது விட்டும் விடாத லட்சணம் ஜகல் அஜகல் லட்சணம்னு பார்த்து இதன் அடிப்படையில் இந்த தத்துவமசி என்ற வார்த்தைக்கு நாம் பொருள் பார்க்க வேண்டும் பார்த்தோம் அப்படி பார்க்கும் பொழுது தத்துங்கிறதுக்கு என்ன அர்த்தம் தத்துன்னு அது கடவுளுக்கு என்ன அர்த்தம் நேரடியான பொருள் என்ன லட்சியார்த்தமான பொருள் என்னன்னு பார்க்கணும் நீ ஜீவனுக்கு நேரடியான பொருள் என்ன லட்சியமான பொருள் என்ன அப்படின்னு பார்க்கணும் அதுக்கு என்ன பண்ணாருன்னு சொன்னா துவம்பதம் தத்துவம்னா நீ தத்துனா அது தத்துனா ஈஸ்வரன் கடவுள் கடவுள்கிட்ட என்னென்ன இருக்கு பிரம்மன் ஒரு தத்துவம் அழியாத தத்துவம் இருக்கு பிறகு மலினசத்துவம் சுத்த சத்துவம் சுத்த சத்துவமான மாயை சேர்ந்தவுடன் ஈஸ்வரன் வெளிப்பட்டார்னு பார்த்தான் அதனால அறிவு சுரூபமா இருக்காரு சர்வஜனா இருக்காரு சர்வசக்திமானா இருக்காரு பிறகு தமோகுண பிரதானத்தை எடுத்து சிருஷ்டியை படிச்சு சிருஷ்டியாகவும் இருக்கார் அவர் இது ரெண்டும் சேர்ந்தது ஈஸ்வரன் பிரம்மன் பிளஸ் மலினசத்துவம் சுத்த சத்துவம் பிளஸ் தமோ குணப்பிரதானம் இது நேரடியா பார்த்தா பொருள் ஈஸ்வரன் அப்படிங்குறது கடவுள்னா இதுதான் அதுல பிரம்மன் இருக்கு மிச்சம் ரெண்டு சேர்ந்து சரி ஜீவன் நீன்னா என்ன இருக்கு மலின சத்துவம் அறியாமை அல்பசக்திமான அல்பக்யன் இந்த எந்த ஒரு இந்த நாலேஜே இல்லாத ஒருத்தனா இருக்கான் அறியாமையில் இருப்பவன் பிறப்பு இறப்பு சூழலில் சிக்கி தழிப்பவன் ஆசை கோபம் எல்லாத்துலையும் இருந்து உளல்றவன் இவன் யாரு ஜீவன் இது எதில் வெளிப்படுது மலினசத்துவம் அல்லது ரஜோ குணத்தில் வந்தது பிரம்மன் அங்கேயும் இருக்குது பிரம்மனோட சேரணும் எல்லாம் பிரம்மன் எல்லாம் ஒன்றும் நடக்காது ஈஸ்வர்டையும் பிரம்மனுங்கிற தத்துவம் இருக்குது அது மாறாத அழியாத அறிவு சொரூபமான தத்துவம் கூட பிரகிருதியினுடைய மாய அம்சம் சுத்த சத்துவம் சேர்ந்திருச்சு தமகுண அம்சம் சேர்ந்துச்சு ஈஸ்வரன் ஆகிட்டார் அது தத்து பதத்துக்கு பார்த்தோம் துவங்குற வார்த்தைக்கு நீ ஜீவன்னா யாரு அப்படின்னா ரஜோகுண பிரதானம் பிரம்மத்தோட சேருது அதுல அறியாமை இருக்கு ஆசை செயல் முதலியவற்றில் உழலக்கூடியவனாக பந்தப்பட்டவனாக இருக்கிறான் இந்த ஜீவன் இது ரெண்டும் சேர்ந்தா பிரம்மணம் இந்த மலின சத்துவம் ரஜோகுணம் சேர்ந்தா ஜீவன் ஆயிட்டான் இதை பார்த்தோம் நாப்பத்தி ஆறு நாற்பது நாற்பத்தஞ்சு நாற்பத்தி ஆறில் நாற்பத்தி ஏழு நாற்பத்தெட்டில் என்ன பண்ணார்னு சொன்னிங்கன்னா ஒரு உதாரணத்தோடு அதை ஐக்கியப்படுத்தினார் சோயம் தேவதத்தக அவனே இவன் அதாவது சோயம் தேவதத்தகன்னா அந்த தேவதத்தன்தான் இந்த தேவதத்தன் அர்த்தம் இது சாஸ்திரத்தில் சொல்கிறது இங்கே என்னன்னா அவனே இவன் ஒன்று சொன்னார் அன்றைக்கு அந்த உதாரணத்தை சொன்னேன் போன கிளாஸில் அவனே இவன்னா என்ன அஞ்சு வயசில் பார்த்துருக்கோம் திண்டுக்கல்ல பார்த்துருக்கோம் சென்னையில் போய் பார்க்குறோம் இருபது வருஷமாக பார்க்கல இருபத்தஞ்சு வயசு இன்னொருத்தர் வந்து சொல்கிறாரு நீ அங்கே பார்த்து அஞ்சு வயசு பையன் தான் இவன் அப்படிங்கிறாரு அஞ்சு வயசில் பார்த்த முருகனும் ஏதோ ஒருத்தன் அப்போ அவனே இவன்னு சொல்லும்போது அஞ்சு வயசில் பார்த்தது அவன் சொல்கிறார் இருபத்தஞ்சு வயசு பார்த்தாலும் இவன்னு சொல்கிறார் அதில் எதை விடணும் எதை வச்சுக்கிறணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவன்கிறதுல அந்த ஊரை விட்டணும் அவன் சொல்லும் பொழுது பார்த்தது இந்த ஊரில் பார்த்தது அந்த வயசை விட்டுறணும் சின்ன குட்டி பையனாக பார்த்தோம் அதை விட்டுறணும் அவன் போடுறது ட்ரெஸ் எல்லாம் சின்ன சின்ன ட்ரெஸ்ஸு அதெல்லாம் ஏதோ கோழி பூண்டுலாம் விளையாண்டுக்கிட்டு இருந்தான் அதெல்லாம் விட்டுறணும் படிச்சுக்கிட்டு இருந்த ஒன்றாவதோ ரெண்டாவதோ படிச்சுக்கிட்டு இருந்தான் ஆனால் ஜீவனை மட்டும் எடுத்துக்கிறோம் அப்படி தானே எடுத்துக்கிடுவோம் உருவத்தை விட்டுருவோம் ட்ரெஸ்ஸை விட்டுருவோம் அவனுடைய இடத்த விட்டுருவோம் காலத்தையும் விட்டுருவோம் அந்த காலத்தையும் விட்டுருவோம் இப்போ இவன் சொல்லும்போது சென்னையில் இருக்கான் அப்போ சென்னையில் இருக்கும்போது இப்போ இருக்கிறது ரெண்டு ஒன்றா ஆக்கணும்னா இப்போ வயசு அந்த வயசு ஒன்றும் கிடையாது இப்போ இருபத்தஞ்சி வயசு அப்போ அவனுக்கு அஞ்சு வயசு ரெண்டு ஒன்றும் ஆகாது அது குட்டி பையன் இப்போ பெரிய பையன் ரெண்டு ஒன்றும் ஆகாது அவனே இவன்னு சொல்லும் இதை விட்டுறணும் இந்த உருவத்தை விட்டுறணும் இந்த வடிவத்தை விட்டுறணும் இந்த ட்ரெஸ்ஸை விட்டுறணும் இந்த படிப்பை விட்டுறணும் இந்த ஊரிய விட்டுறணும் அங்கே இருக்கக்கூடிய ஜீவனை மட்டும் எடுத்தாத்தன் அவனே இவன்கிற வார்த்தை சூட் ஆகும் ஆனால் ஒன்றும் ஒத்துக்கிறோம்லப்ப அந்த அவன் கூடையே இருந்த ஒருத்தர் வந்து புதுசா வந்தவரு சின்ன வயசுல அஞ்சு வயசுல பார்த்தீங்கன்னா எங்களை அப்ப அப்ப எப்ப ஐக்கியப்படுத்துறோம் ஜீவன்கிறத மட்டும் ஐக்கியப்படுத்துறோம் அது மாதிரி சர்வசக்திமான் சர்வக்யன் எல்லாம் அறிந்தவர் அப்படிங்கிற தன்மை அதுவும் மித்தியா அதுவும் வந்து போதுங்கிறாங்க வேணா பிரம்மனுக்கே ஆயில் சொல்கிறாங்களே பிரம்மாவுக்கு ஆயில் சொல்கிறாங்க போயிடுவாராம் நம்மளுக்கு அல்பாயில் அவர் கூடுன்னு ஆயில் நம்மளுக்கு நூறு வருஷம் அவர் கோடி கோடி வருஷம் இந்த வருஷம் காலம்ங்கிறதே நீங்கள் வேதாந்தத்துக்கு ஒரு வந்தீங்கன்னா ஒரு கற்பனைங்கிறது புரிஞ்சுக்கிற முடியும் நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா காலம்னே கிடையாதுன்னு புரியும் இப்போ பார்க்க போகிறோம் இந்த எப்படித்தான் நம்ம புரிஞ்சோம்னே தெரியாது அதுவே ஒரு ஆச்சரியமாக இருக்கும் புரியக்க முடியாதுங்கிற புரிஞ்சிருவான் அதே இந்த விஷயத்துல ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம்னா ஒரு பெரிய ஆச்சரியம் அதுதான் அடுத்த சுலோகத்துல வளர்க்கறது கருத்து வரப்போது வரப்போ விஸ்லாசே அதுதான் அப்ப உபாதியாக இருக்கக்கூடிய ஜீவனுக்கு உபாதி ஈஸ்வரனுக்கு உபாதி அதை நீக்கிவிட்டால் இருவரும் ஒன்றாகிறார் உபாதியான பொய்யானதை உண்மையானதின் மீது ஏற்றி வைப்பது பிரம்மன் என்பது உண்மையானது சர்வசக்தி சர்வக்யன் அனைத்தையும் அறிந்தவர் எல்லாம் வல்லவர் எல்லாம் உபாதி பிரம்மன் மீது ஏற்றி வைக்கப்பட்டவுடன் அவர் கடவுளாகிறார் அல்பக்யன் கொஞ்சம் தெரிஞ்சவன் அறியாமையில் இருக்கிறவன் சம்சார சக்கரத்தில் உழல்பவன் இதுவும் உபாதி இது ஜீவன் மேல பிரம்மத்தில் ஏற்றி வச்ச ஜீவனாகிடுறான் இந்த உபாதியை எடுத்துவிட்டால் ஸ்படிகத்தில் சிறப்பு வர்ணம் தெரியுது அதனுடைய வர்ணம் கிடையாது பக்கத்தில் ஒரு மலரியனுடைய வர்ணம் தெரியுது அந்த வர்ணம் அதுல பொய்யாய் கற்பிக்கப்பட்டிருக்கு மலரை தூக்கியாச்சுன்னா அது படிக சுத்தமா தெரியும் பாலைவனத்தில் உள்ள காலநீர் கடவுள் ரோட்ல தெரிகிற காணல் நீர் ஜீவன் ரெண்டு காணல் நீர் ரெண்டுக்கு பேசிக்கா தளம் இருக்கணும் பிரம்மன்கிற தத்துவத்தில் அது கடல் பாலைவனத்தில் பெருசா தெரியுது கடல் மாதிரி காணல் நீர் இங்கே அல்பமா தெரியுது அலை கடல் குளம் நதி நீர் இதெல்லாம் தண்ணீருங்கிறதுக்கு உபாதி தண்ணீரவே அலைங்கிறோம் கடல்ங்கிறோம் குளம் நீருங்கிறோம் நீர் வீழ்ச்சிங்கிறோம் இதெல்லாம் ஒரு நாம ரூபங்கள் தான் உண்மையிலே அங்கே இருப்பது தண்ணி மட்டும்தான் இந்த நாமரூபத்தை நீக்கிவிட்டால் ஒரே பிரம்ம தத்துவம் தான் இருக்கிறதுங்கிறத நிரூபணம் பண்ணிட்டு நாற்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகத்தில் புரிஞ்சாச்சு சந்தேகம் வந்துருச்சே அதுதான் நம்ம போன கிளாஸ்ல பார்க்க ஆரம்பிச்சோம் அதாவது இது வரைக்கும் பார்த்துட்டு சிரவணம் சிரவணம்னா வேதாந்தத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்களை கேட்டு தெரிஞ்சு அர்த்தத்தை புரிஞ்சு நம்ம அந்த அர்த்தம் நம்மளுக்கு உள்ளே போயிடுச்சின்னு சொன்னால் அதுக்கு பேர் சிரவணம் வெறும் கேட்குறது சிரவணம் இல்லை அர்த்தம் புரிஞ்சாச்சுன்னா சிரவணம் முடிஞ்சு அதோட நிற்கிறோமா யாராவது குழப்பிடுறாங்கல்ல நம்ம அன்றைக்கே பார்த்தோம் வீட்டில் வந்து எதாவது முடிவு பண்ணி வச்சுருப்போம் குழப்பிடுவாங்க காலேஜில் படிக்கிறது கூட இந்த கோர்ஸ் படிக்கலாம்னு முடிவு பண்ணி வச்சுருப்போம் இன்னொருத்தரும் இந்த கோர்ஸ் நல்லது இல்லைன்னு குழப்பிடுவார் பிறகு அதை போட்டு விசாரணை பண்ணி ஆராய்ச்சி பண்ணி பிறகு என்ன பண்ணுவான் பிறகு அதே கோர்ஸில் சேர்க்குறதா ரெண்டாவது கோர்ஸில் சேர்க்குறதான்னு முடிவு பண்ணுவான் அது மாதிரி நீயும் கடவுளும் ஒன்று பிரம்மணும் ஒன்றுன்னு ஒன்று முடிவு பண்ணி வச்சாச்சு ஒருத்தவன் தான் அதை எப்படி சொல்ல முடியும் இது மாதிரி உலகத்தில் ஒரு பாவம் எதுவுமே இல்லைன்றான் நீயும் கடவுள்னு எப்படி சொல்ல முடியும் அப்படி சொன்னால் இதுதான் பெரிய பாவம்ங்கிறான் அப்போ குழப்பம் வந்துடுது அப்போ என்ன வருது மனநம் இதற்கு மீண்டும் மீண்டும் ஆராய்ச்சி செய்து நாம் என்ன பண்ணணும் அந்த மனநத்தை சரி செய்ய வேண்டும் நாற்பத்தி ஒன்பதுல இருந்து ஐம்பத்தி வரைக்கும் மனநத்தை சொல்றார் போன கிளாஸ்லாம் நிறைய பார்த்தோம் அதாவது சரியான நபரிடம் போய் விசாரம் செய்து இந்த சந்தேகத்தை நிற்க வேண்டும் நம்மளுடைய முயற்சியும் வேணும் குருவனுடைய முயற்சியும் பாதி இருக்கணும் சரியான நபரிடம் விசாரணை செய்யணுங்கிறார் அன்னைக்கு கூட பார்த்தோம்ல சினிமா படம் எத்தனை மணிக்கு போடுறாங்கிறது பேண்ட்டு ஷர்ட்டு போட்டுருக்கவன்ட்ட கேட்கக்கூடாது ஆடு மேய்க்கிறவன்ட்ட கேட்டாலையும் சரியாக சொல்லுவாப்பு அந்த இடத்துல சரியான ஆள் அது ஆடு மேய்க்கிறவன் எந்த விஷயத்துக்கு யார் சரியானாலும் பார்த்து விசாரம் பண்ணணும் விச்சாரம் பண்ணாத்தே இந்த சந்தேகமெல்லாம் நீங்கும் நம்ம படித்ததெல்லாம் அப்போ சொன்னேன் இந்த அறத்தான் வருவதே இன்பம் படிச்சிருக்கோம் ஒருத்தரும் என்ன சொல்லுவாங்க அது யாரும் ஒத்துக்கிற மாட்டாங்க அப்போ என்ன வந்துடுது சந்தேகம் வந்துடுது எப்போ தர்மப்படி வாழ்ந்தாலும் பிழைக்க முடியாதுன்னு சொல்லிடுவாங்க அப்போ என்ன ஒன்று திருப்பி அதெல்லாம் பார்த்து ஆராய்ச்சி பண்ணி அதை உண்மையை நாம் நம்பணும் உலகத்திலேயே பெரிய சந்தேகம் என்ன தெரியுமா அத்வை இதே சந்தேகம் இந்த அத்வைத்த ஒருத்தருமே ஏற்றுக்கிற மாட்டாங்க எல்லாம் ஒன்றுங்கிறத யார் ஏற்றுக்குறவா அனுபவத்தில் இல்லை நீங்கள் வேறு நான் வேறு எல்லாம் வேறு வேறையாக இருக்குது யார் ஏற்றுக்கிற முடியும் ஏற்றுக்கவே முடியாது எல்லாரும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் ஏத்துக்கிறாததுனால அது பொய்யின்னு சொல்லிட முடியுமா பொய்யத்த கோடிக்கணக்கான பேர் உண்மைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு உதாரணம் அன்னைக்கே சொன்னேன் பூமி தட்டையானதுங்கிறது விஞ்ஞானி கண்டுபிடிக்கிறது வரைக்கும் என்ன சொன்னாங்க கோடிக்கணக்கான பேர் பூமி தட்டையானது நம்பினான் கண்டுபிடிச்சவன் அடிச்சுக்கூடான்னு சொல்றாங்க அவனை கிருக்கேன்னு சொன்னாங்க எல்லாரும் அதுக்காக உண்மையாயிட முடியுமா பூமி தட்டையாயிர முடியுமா சந்திரனை பார்க்குறான் தட்டையாத்தேன் தெரியுது சூரியனை பார்க்குறேன் தட்டையாத்தையும் தெரியுது இப்போ நம்ம இதோ கூட என்ன நினைக்கிறோமோ விஞ்ஞானி இப்போ கண்டுபிடிச்சார் நினைக்கிறான் அதெல்லாம் கிடையாது நம்ம சாஸ்திரத்தில் என்னைக்கே கொஞ்சம் ஒரு பாட்டு சொல்கிறேன் அண்ட உண்டை பிறக்கம் அளப்பெறும் தன்மை வளப்பெறும் காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்று எழில் பகரின் நூற்றொரு கோடியின் மேற்பட விரிந்தன இல் கதிரின் துண்ணணு புறைய அப்படிங்கிறார் அதாவது ஒரு ஓட்ட வழியாக சூரிய ஒளி வந்தால் அந்த தூசி நிறையா சுற்றிக்கிட்டு இருக்கும் அப்படி எல்லா கிரகங்களும் அப்படி சுற்றிக்கிட்டு இருக்கான் நூற்றொரு கோடியின் மேற்பட விரிந்தனங்கிறார் அவ்வளவு இருக்குங்கிறார் நம்ம பூமி தட்டையாருக்கு கிரகங்கள்லாம் அவ்வளோ சுற்றிக்கிட்டு இருக்குங்கிறது யார் இப்போ கண்டுபிடிச்சோமே நம்ம நினைச்சிக்கிட்டு இருக்கோம் அன்னைக்கு மாணிக்கவாச சொல்கிறார் நூற்றொரு கோடியின் மேற்பட விரிந்தன இல் நுழை கதிரின் துண்ணனுப்புறையங்கிறார் அப்படி எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் எல்லாம் எவ்வளோ நாள் இருந்தாங்க இது கோடிக்கணக்கான பூமி தட்டை யாருக்கு ஏதோ மேலே என்னமோ இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க நம்ம சாஸ்திரம் இருக்குது நூறு விஞ்ஞானம் கண்டுபிடிப்பே சொன்னேன் நாள் திசை நடப்பன நடப்பன நடாய் கிடப்பன கிடாய் நிற்பன நிறி சொற்பதம் கடந்த தொல்லோன்னார் இதில் இதை வச்சுத்தான் இந்த சேட்டலைட்டே அனுப்புனாங்கிறாங்க விண்வெளியில் போயாச்சுன்னு சொன்னால் ஒரு பொருளை வச்சாச்சுன்னு அது அங்கேனே நிற்கும் எங்கேயும் போகாது ஸ்பீடு என்ன ஸ்பீடில் தூக்கி எறிகிறோமோ அந்த ஸ்பீடில் போய்கிட்டே இருக்கும் அது நிற்கவே நிற்காது ஏதாவது ஒரு தடுத்தாதான் நிற்கும் சேட்டலைட் அந்த அந்த அந்த நா சயின்டிஃபிக் நாலேஜை வச்சு தான் விடுறாங்க அப்போ எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம ஆட்கள் யோசிச்சு பாருங்கள் திருவாசகத்தில் இருக்குது திருவண்ட பகுதி மூணாவில் படித்தீங்கன்னா தீயில் வெம்மை வைத்தோங்கிறாரு நீரில் சுவையை சுவை வைத்தோன்கிறாரு நம்ம படித்தோம் பஞ்சதசியில் நீரினுடைய தன்மை சுவை எல்லாம் படித்தோம் எல்லாம் அப்படியே வரிசையாக அவரும் பார்த்திங்கன்னா ஆனா இடையில மலிக்கடிக்கப்பட்டு தெரியாத மாதிரி இருந்திருக்கேன் என்ன புதுசா வந்து விஞ்ஞானிகளுக்கு அது வரைக்கும் என்ன பல கோடி கணக்கான பேர் இப்படி சொன்னதுனால இது வந்து பொய் வந்து உண்மையாயிர அத்வைதத்தை யாருமே வந்து ரொம்ப கம்மி தான் சரஸ்வதி தேனியில வந்து வேதாந்த சாஸ்திர பிரச்சார ட்ரஸ்ட் ஆரம்பிக்கும் ஒரு வார்த்தை சொன்னார் அன்னைக்கு தரப்பு விழா நீங்க வேதாந்த சாஸ்திர பிரச்சார ட்ரஸ்ட்னு பேர் வச்சிருக்கிறீங்க இந்த பேரே வந்து சரிபடாத எதுக்கு சொன்னார்னா வேதாந்த பிரச்சாரம் பண்ண முடியாது மற்ற கும்பா மற்ற விஷயங்கள்ல எல்லாருக்கும் போய் சேரும் வேதாந்தம் வந்து ஒவ்வொரு சிஷியன் வெற்றிகளாத்தான் வரும் கொஞ்சம் பேர் தான் வருவாங்க இது பிரச்சாரம் பண்ற விஷயம் இல்லை அதுக்காக பொய்யா இட முடியுமா நிறைய பேருக்கு போகாததுனால அதனால என்ன சொல்றோம்னா சந்தேகம் பல பேர் சொல்லும் பொழுது நம்மளுக்கு சந்தேகம் வந்துவிடும் அதை நீக்க வழி என்ன மீண்டும் மீண்டும் விசாரித்தல் இங்கே பூர்வ பட்சி என்ன சொல்கிறான்னா அதாவது புரிஞ்சு சொல்கிறதுக்காக அவன் சொல்லலை புரியறதுக்காக அவன் சொல்லலை இங்கே கேள்வி கேட்குற எதிரி கேள்வி கேட்குறது ரெண்டு விதமாக இருக்கும் ஒரு சிஷ்யன் குருட்ட கேள்வி கேட்பான் புரியாமல் சந்தேகத்தில் கேட்பான் இன்னொருத்தி என்னென்னா நம்ம சொல்கிறத மறுக்கணும் அவ்வளோதான் அவருடைய நோக்கம் வேறு ஒன்றும் இருக்காது நாம் சொல்கிறத மறுக்கணும் இதுக்காக கேள்வி கேட்பான் இந்த ஒரு சினிமா படத்தில் பார்த்துருக்கேன் ஒரு பிச்சைக்காரன் வருவான் செந்தில்னு நினைக்கிறேன் மருமகன் வந்து உனக்கு பிச்சை இல்லை அப்படின்னு வப்பல போட மாட்டேன் போ அப்படின்னு பார்ப்பல உடனே மாமியார் வருவாங்க நீ என்ன பிச்சை இல்லையுன்னு சொல்கிற நீ சந்தோஷப்படுவான் உடனே அவங்களுக்கு போட போகிறாங்கட்டு நான் சொல்கிறேன் இல்லை போ அப்படின்னு பார்ப்பேன் இது சும்மா எதிர்க்கிறது எங்கள் ஆசிரமத்திலே ஒருத்தர் இருந்தார் நல்லவர் நல்ல அருமையான டைப்பாக அழகாக சர்வீஸ் பண்ணுவார் பயங்கரம் நல்லா சர்வீஸ் பண்ணுவார் பா ஆனால் என்ன பண்ணுவாருங்கன்னா யார் சாமி சொன்னால் கூட அதுக்கு எதிர்ப்பானு சொல்வார் ஆனால் நல்ல மனிதர் நல்லா சேவை பண்ணக்கூடிய அவர் ஒரு இயல்பாக ஒரு எதிர்ப்பு அது எதிர்ப்பு காட்டேன் அது சொல்லுவார் அப்படியே என்ன பண்ணுவேன் ஃபங்க்ஷன் நடக்கும் நான் என்ன பண்ணுவேன் நான் பொறுப்பாளர் நிர்வாகத்தில் இருக்கேன் ஃபுல்லாக நாளைக்கு அந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு ஒரு அஞ்சு பேர் கூட கொடுத்தா போதுமாம் அது எப்படி காணோம் பன்னெண்டு பேர் வேணும் அப்படின்பார் ஆனால் தேவையே இருக்காது இப்படி தான் எதிர்ப்பாக சொல்லுவார் நான் என்ன பண்ண தெரியுங்களா அடுத்தட போகும்போது ஒருத்த முன்னாடியே போய் உங்களுக்கு ஒரு பன்னெண்டு பேர் நாளைக்கு கொடுத்துட்றேன் நீங்கள் பாருங்கள் எதுக்குஜி பன்னெண்டு பேர் அஞ்சு பேர் கோஞ்சின் வேலை முடிஞ்சு போச்சா அப்ப இந்த எதிர்க்கணுங்கிறதுக்காக வர்றது சில சந்தேகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கிழக்கு விட்டு போயிடுவாங்க பிம்புக்கு கண்டுபிடிக்கவே முடியாது இந்த வடிவேலை ஒரு படத்தில் நீ இதுக்கு சரிபட்டு வர மாட்டேன்னு சொல்லிடுவான் கேட்டிருக்கே இல்லை அந்த ஜோக்கு கடைசி வரைக்கும் பண்டைய போட்டு பிச்சுக்கிட்டு தான் இருப்பான் எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன் அப்படி குழப்பாலும் உண்டு அது மாதிரி இங்கே பூர்வபக்ஷி பூர்வபக்ஷின்னா எதிர்கேள்வி கேட்க என்ன கேட்கறான்னா நம்ம கருத்தை எதிர்ப்புற கே அதுக்காக என்ன பண்ணுறாரு எதிர்க்கிறக்காக கேட்கறதுனால இவர் எதிர்கேள்வி கேட்டு அவனை மடைக்கிறார் அதுக்கு பிற பதில் சொல்கிறார் இங்கே குரு என்ன பண்ணுறாரு அவன் கேட்குற கேள்விக்கு எதிர்கேள்வி கேட்டு மடைக்கிறாரு பிற முறையாக பதில் சொல்கிறார் இதுதான் பதில் என்ன கேள்வி கேட்குறான்னா அதை பார்க்கலாம் அதாவது குதரப்பம்மா கேள்வி வைக்கிறேன் குதரப்பாவை பதில் சொல்கிறாரு முதல்ல நிற்குணமான பிரம்மம்னு சொல்கிறீங்க குணமற்ற பிரம்மன் சொல்கிறீங்க குணமே இல்லாமல் ஒரு பொருளை எப்படி விளக்க முடியும் விளக்க முடியாது சரி குணம் இருக்குன்னு சொன்னால் சகுணம்னு சொல்லிட்டிங்கன்னா சகுன பிரம்மன் எல்லாமே அனித்யம்னு நீங்களே சொல்கிறீங்க அது நிலை இல்லாதது அனித்தியம்ங்கிறீங்க அப்போ நீங்கள் சொல்கிற பிரம்ம்கிறது சகுன பிரமனாக நிற்கும் இல்லவே இல்லை கிடையவே கிடையாது சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க கிடையாது வாட்சியார்த்தத்தில் விளக்க முடியாது நேரடியா பொருளா விளக்க முடியாது லட்சியார்த்து விளக்கலாம் சம்பந்தம் இருக்கணும் கங்கையில் வீடு இருக்கிறதுன்னு சொன்னீங்கன்னா என்ன சம்பந்த கரையில் சொல்ல மாட்டேங்கு பொருள் எடுத்துக்கிறோம் லட்சியார்த்தத்தில் கங்கையில் கங்கை நதியில வீடு இருக்காது அப்போ கங்கை கரையில் வீடு இருக்குன்னு பொருள் எடுத்துக்கணும்னு லட்சிய அர்த்தத்திலேனு சொன்னால் அதுக்காக யமுனை கரையில் எடுத்துக்கிட முடியாது கங்கையை சம்மந்தப்படுத்தினாத்தே வீட சொல்ல முடியும் அப்போ கங்கைங்கிற சம்மந்தப்படுத்தணும்ல நீங்கள் பிரம்மன் சம்பந்தமே இல்லாதது எதனோடும் சம்மந்தப்படாதது நிர்புணம் அசங்கம் அப்படிலாம் சொல்கிறீங்க வேற எப்படி வளர்க்க வைங்க அதை சம்மந்தப்படுத்தி எப்படி வளர்க்க சம்மந்தப்படுத்தாத ஒன்று சம்மந்தப்படுத்தி எப்படி வளர்க்க வைங்க அப்படின்னு நான் கேள்வி கேட்கிறான் இதெல்லாம் என்னென்னா புத்தியை தீட்டுறதுக்காக இந்த கேள்வி கேட்டவொன்னு அடுத்த சுலோகத்தில் அவர் என்ன பண்ணுறாரு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார் இந்த சுலோகத்துக்கு அர்த்த பார்த்துட்டு அடுத்த ஸ்லோகத்தில் பதில் ப குதர்க்கவும் பதில் சொல்கிறார் அதாவது இந்த மனநத்தில் என்னென்னிங்கன்னா நாம கண் படைச்ச கருத்தை நாமளே வந்து அசைச்சு பார்க்கறது நாமளே அசைச்சு பார்க்கறது கைவலிய நவநீதத்தில் சந்தேகம் தெளிதல் படலம்னு ஒரு படலம் வருது அதில் ஒரு பாட்டு முதல் பாட்டே நாற்கொழி பறித்து மெல்ல நாட்டிய நடிக கம்பம் முறமுறை குத்தி குத்தி உரைப்பிக்கும் உபாயம் போலும் பரம சித் சுரூபம் தன்னில் பற்றிய மனோவிருத்தி திறநிலை பெற சந்தேகம் தெளிதலை மொழிகின்றேனேங்கிறார் அந்த சந்தேகம் தெளிதல் படத்தில் முதல் குரன் வந்தார் நட்ன கம்பத்தை மிதிச்சு மிதித்து நாமளே ஆட்டி பார்க்குறது மாதிரி இதை ஆட்டி பார்த்து இது அசையாமல் இருக்கான்னு பார்க்கறதுக்காக இந்த நான் உபதேசம் பண்ணேன்னு சந்தேகம் தெளிதன் படத்தில் பான் சொல்கிறார் கைவல்ய நவநீதமும் பஞ்சதசியின் கிட்டத்தட்ட நிறையா கருத்துக்கள் ஒத்து வரும் ஏன்னா தாண்டவராய சுவாமிகள் இந்த பரம்பரையில் வந்தவரான் மதுரையில் தத்துவான சாமி ஆஷ்ரமத்தில் சமானன் சுவாமி கைவளவை எடுத்து முடிச்சிட்டார் தத்துவ விளக்கப் படலமும் இப்போ சந்தேக தரித எடுத்து முடிச்சிட்டார் அது இது ரெண்டு கிட்டத்தில் தமிழில் இருக்க டெஸ்ட் இது சஸ்கிருதம் அது தமிழில் ரெண்டு கிட்டத்தட்ட ஒன்றா இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா தாண்டவராய சுவாங்க அந்த பரம்பரையில் வந்தவர்னு சொல்கிறாங்க அந்த அதில் கேட்டு வந்தவர்னு சொல்லுவாங்க இப்போ நாற்பத்தொம்பது அர்த்தம் பார்த்துட்டு இந்த சந்தேகத்தை எப்படி நீக்கிறதுன்னு பார்ப்போம் ஸ்லோகம் நாற்பத்தி அர்த்தம் சொல்லலை பார்த்து சவிகல்பஸ்ய லக்ஷியத்துவே சவிகல்பஸ்யனா விகல்பமான அதாவது சகுண பிரம்மமானது விகல்பம்னா சகுண பிரம்மத்தை சொல்றார் சகுன பிரம்மமானது லக்ஷ்யத்துவே லட்சணையாக உபனிஷத்தில் போதிக்கப்பட்டால் நம்ம லட்சிய அர்த்தத்தில் போதிச்ச போன கிளாஸில் சொன்னோம் பார்த்தீங்களா அப்படி போதிக்கப்பட்டால் லக்ஷ்யசிய அடுத்த வார்த்தை லக்ஷியசிய அந்த லட்சணத்தையால் போதிக்கப்பட்ட அந்த சகுண பிரம்மன் சியாத வஸ்ததா அதை பிரித்தோம்னா சியாத் அவஸ்துதா அவஸ்துதா சியாத் மித்யாவாக ஆகிவிடும் எந்த சகுண பிரம்மணும் குணமுடையது அனைத்து மித்யா தோற்றத்துக்கு இருக்கு உண்மையிலே இல்லையே நிரூபிக்கப்பட்டிருக்க நம்ம சாஸ்திரத்தில் அதை சொல்கிறான் அதெல்லாம் பொய்யா போயிடும் நீங்கள் சொல்கிறது உண்மையிலே இல்லை நீங்களே சொல்லியிருக்கீங்க அடுத்த வார்த்தை ரெண்டாவது வரியில் நிர்விகல்பிய நிர்விகல்பமான அதாவது நிர்குணமான பிரம்மன் லட்சியத்துவம் லட்சணையால் போதிக்கப்பட்டால் அடுத்த வார்த்தை லட்சணையால் போதிக்கப்பட்டால் ந திருஷ்டம் அப்படிப்பட்ட ஒன்றை பார்த்ததே இல்லை ஒரு குணம் இல்லாமல் ஒரு பொருளை பார்த்ததே இல்லை நச்ச சம்பவி அது நடக்கவே நடக்காதுங்கிறான் குணம் சொல்லி நீங்கள் போய் சொன்னீங்கன்னா அது சத்தியமாக இல்லை குணம் இல்லைன்னு சொன்னால் குணம் இல்லாத ஒன்றை நான் வந்து சம்பந்தப்படுத்தாமல் ஒரு பொருளை பார்த்ததே இல்லை பார்க்கவும் முடியாது வாழ்க்கையில் நடக்கவும் நடக்கா நீங்கள் எப்படி வளர்க்கறீங்கன்னு கேள்வி எழுக்கிறான் நீங்கள் சொன்ன பிரம்மன் நிற்குணமா சகுணமாக ஷகுணம்னா அனித்தியம் நிற்குணம்னா அப்படி ஒன்றும் நடக்காது விளக்கவும் முடியாது எதனாலையும் விளக்க முடியாதுன்னு அவன் சொல்கிறான் இவர் என்ன பண்ண போறாரு அடுத்த ஐம்பதாவது ஸ்லோகத்தில் அதுக்கு பதில் சொல்லு இவருங்க அவன் கொண்டாட மாட்டாங்க கேட்குறேன் இவர் அவர் கொண்டாக்க நான் சொல்றது நீ விளக்கம் சொல்லுன்னு கேள்வி கேட்க போகிறார் இவருக்கு அடுத்த ஸ்லோகத்தில் அழகாக சொல்வார் இதுதான் அப்பா பதில் சொல்வார் ஐம்பதாவது ஸ்லோகம் படிக்கலாம் இதுல புரியுதுல இந்த சுலோகத்தினுடையது அதாவது சகுண பிரம்மமானது லட்சணையாக உபனிஷத்தில் போதிக்கப்பட்டால் அந்த லட்சணையால் போதிக்கப்பட்ட அந்த சகுண பிரம்மன் மித்தியாவாக ஆகிவிடும் நிர்குண பிரம்மன் அதாவது நிர்விகல்பமான நிர்குண பிரம்மன் லட்சணையால் போதிக்கப்பட்டால் அப்படிப்பட்ட ஒன்றை பார்த்ததே இல்லை அது நடக்கவும் நடக்காதுங்கிறான் சுலோகம் ஐம்பது படிக்கலாம் சவிகல்வேதிரவோன சவி கல்பஸ்ய வா பவேத் ஆத்தியே வியாஹிரன் எத்திர அனவஸ்தா ஆத்மாசிரா தயகந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றாருன்னா நீ குணம் குணம்னு சொன்ன நிர்குணமா சகனமான அந்த முதல்ல அந்த குணத்தை பற்றி என்னை கொஞ்சம் சொல்லுப்பா அப்படின்னு கேட்குறார் நீ சொன்ன குணம் ஒரு குணமுடைய பொருளை சார்ந்ததா குணம் இல்லாததா சார்ந்ததான் இவரே கேள்வி கேட்கிறார் யார் வித்யாரி சுவாமின்னு கேட்குறார் அந்த எதிராளிகிட்ட நீ குணத்தை பற்றி சொல்லி நிர்புணமாக சகனமாக ரெண்டு நடக்காதுன்னு அதில் குணம்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துறையே அந்த குணத்தை நீ முதல் விளக்கு பார்க்கலாம் அந்த குணம் ஒரு பொருளை சார்ந்ததே இருக்கணும் குணமுள்ள பொருளை சார்ந்திருக்கா குணம் பொருளை சார்ந்திருக்கா நீ குணமுள்ள பொருளை சார்ந்திருக்குன்னு சொன்னால் அதுக்கு ஒரு தோஷம் வரும் அதுக்கு பேர் வியாகாத தோஷம் குணம் உள்ளது குணம் இல்லாத ஒரு பொருளை சார்ந்திருக்கேன்னு சொன்னால் அதுக்கு ஒரு நாலு தோஷம் வந்துருப்பான் அனவஸ்தா ஆத்மாசிரிய தோஷமெல்லாம் வந்துடும் நீ குணத்தை விளக்க முடியாது பிறங்கிட்டு பிரம்மனை விளக்க போகிற அப்படின்னு சொல்லி விளக்குறார் இதை பார்த்தம்னா அந்த உலகத்தில் எந்த பொருளையும் விளக்க முடியாது ரொம்ப ஆராய்ச்சி பண்ணால் எதையுமே கரெக்டாக இப்படித்தேங்கிறது சொல்லவே முடியாது எப்படி பிரமனை சொல்ல முடியும் ஆனால் பிரமனை விளக்கிறாங்க அது ஒரு பெரிய ஒரு ஸ்பெக்யூலியர் ஆச்சரியமான விஷயம் அது வாயால் விளக்க முடியாது மனதால் மனதாலும் புத்தியாலும் புரிந்து கொள்ள முடியாது இந்திரியங்கள் அங்கே செல்லாது எப்படித்தான் புரிஞ்சுக்கிறது ஆனால் புரிஞ்சிடறோம் அதே ஆச்சரியமானது ஆனால் புரிஞ்சிடறோம் அதே ஆச்சரியமாக இருக்குது உலகத்தே அப்படி தாப்பா இருக்கு உலகத்துல ஒரு பொல்லி நீ விளக்க முடியாது ஆனா புரிஞ்சுக்கிட்டு விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறார் அதுக்கு அஞ்சு தோஷம் சொல்றார் அதாவது குண்டாக்கம் கேள்வி கேட்டா கொண்டாக்கமாட்டாங்க பயிர் சொல்றது மாதிரி நீ குணத்தை முத விளக்கு பார்ப்பார் இந்த வீரப்பிடிச்சாங்கல்ல வீரப்பனை கொண்டாங்கல்ல இந்த பிரபாகரன் அவர் போலீஸ் ஆபீசர் அவருக்கு ஒரு பாராட்டு விழா எழுதி நம்ம பாராட்டு விழா வச்சா டிவியில் பார்த்தேன் அந்த சீன் விஜயகுமாரா விஜயகுமார் அதில் வந்து இந்த ஒரு நிகழ்ச்சி நடத்துனாங்க யாருன்னா நம்ம வடிவேலும் பார்த்திபனா அந்த பார்த்திங்கன்னா கேள்வி கேட்பான் அந்த கேள்வி கேட்ட உடனே பதிலே சொல்ல முடியாது உண்டா உண்டாக கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பான் அந்த சீன் அப்படித்தே இருக்கும் அந்த சீனில் ஒரு கேள்வி கேட்பான் இவன் திருப்பி ஒன்று சொல்லுவான் பிறவுனு கேள்வி பதிலே சொல்ல முடியாமல் இருக்கான் உடனே என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா வடியோல் வந்து அம்மா உட்காந்துருங்க விஷயம் ஜெயலலிதா அம்மா அம்மா எவ்வளவோ காரியம் பண்ணுறேங்க இவன்ட்டுருந்து என்னை காப்பாற்றுங்கம்மா அம்மா அந்த அம்மா வாய்விட்டு சிரிக்கும் நான் அன்னைக்கு நேச்சராக பார்த்தேன் அதை விஷயம் அந்த நிகழ்ச்சியில் இவன்ட்ருந்து என்னை காப்பாற்றுங்கன்னா அப்படி ஒரு கேள்வி கேப்பா குண்டக்க மண்டக ஸ்பாட்டில் வந்து அந்த இடத்துல அம்மாவுக்கு சிரிப்பு தாங்க முடியாது அப்படி சிரிக்கும் அப்படி ஒரு மண்டக அதில் கேள்விப்படுறேன் அது மாதிரி இவன் கேட்குறான் ஏதோ குணத்தை பற்றி என்னமோ நியாயமாக கேட்குறோம் இவர் என்ன பண்ணுறாரு அதுக்கு மேலே இவர் ஒரு கேள்வியை கேட்டு அவனை மடக்கிடுவார் அவன் பதில் சொல்ல முடியாமல் பிறகு நியாயமான பதில் சொல்வார் என்ன சொல்கிறாருன்னா பிரம்மன் சகுனமாக நிற்குணமாக நிற்கணம்னா விளக்க முடியாது சகுனம்னா அனித்தியம் ஆகவே நீ சொல்கிற பிரம்மன் உனக்கு கிடையாது கிடையாது அப்படி பார்த்ததுமில்ல இல்லவே இல்லைப்போ அப்படிங்கிறாங்க இவர் என்ன சொல்கிறாரு குணம்னு நீ வச்சு கேள்வி கேட்ட நான் என்ன கேட்குறேன் குணத்துக்கு முதல்ல நீ லட்சணம் சொல்லு நீ என்ன சொன்னாலும் நான் தோஷம் சொல்லுவேன் நீ குணம் இதுதான் குணம்னு சொல்லிட்டேனா நான் அதில் அஞ்சு தோஷம் சொல்லுவேன் அதை நீ நிவர்த்தி கொண்டு பார்ப்போங்கிற யாரு வித்யா வித்யா நாம சொல்ற சித்தாந்திகள் என்ன தோஷம் வரும்னா வியாகாத தோஷம் ஆத்மாசிரய தோஷம் அன்யோன்யாசிரய தோஷம் சக்கரக தோஷம் அனவஸ்தா தோஷம் பேரில் விளக்கலாம் குணம்ங்கிறது குணம் உள்ளதை சார்ந்ததா குணமற்றதை சார்ந்ததா கேள்வி ஒரு வார்த்தையை சொன்னா அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது குணம் குணம் உள்ளதை சார்ந்ததா குணமற்றதை சார்ந்ததான்னு சொல்லும் பொழுது குணம் உள்ளதை சார்ந்ததுன்னா ஒரு தோஷம் வரும் குணமற்றதை சார்ந்ததுன்னா நாலு தோஷம் வரும் அப்படிங்கிறத விளக்கிறார் என்னென்ன தோஷங்கிறத முதல்ல அர்த்தம் பார்த்துக்குறோம் அந்த அஞ்சு தோஷம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறோன்னா பிறகு இந்த குணத்தோட கம்பேர் பண்ணு அப்போ புரியும் முதல்ல அஞ்சு தோஷம் சொல்கிறார் ஒரு வார்த்தையை சொன்னால் அதில் என்ன தோஷம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு அஞ்சு தோஷம் வரும் அப்படிங்கிறார் அது என்னான்னு புரிஞ்சாதான் உள்ளே போக முடியும் முதல்ல வியாகாத தோஷம் செல்ஃப் கான்டக்ஷன்கிறார் அதாவது ஒரு வார்த்தையை கேட்ட உடனே அந்த வார்த்தைக்குள்ளேயே முரண்பாடு வந்துச்சுன்னா அதுக்கு பேர் வியாகாத தோஷம் அந்த வார்த்தைக்கு உள்ளேயே முரண்பாடுவர் செல்ஃப் கான்டக்ஷன்கிறார் வியாகாத தோஷம் இப்போ ஒருத்தர் என்ன சொல்கிறேன் நான் ஊமைன்னு ஒற்றனை சொல்கிறான் என்ன சொல்கிறான் நான் ஊமைன்னு சொல்கிறான் அதை முடியுமா அந்த வார்த்தையிலே முரண்பாடு வந்துருச்சா இல்லையா அவங்கன்னு சொல்ல முடியாது அந்த வார்த்தையாவே சொன்னான் பேசுகிறேன்னு அர்த்தம் அங்கேயே தப்பாக போச்சு நான் ஊமைன்னு ஒருத்தன் சொன்னேன்னு அதே தப்பு அதே மாதிரி நான் தூங்கி கொண்டிருக்கின்றேன்னு சொன்னால் தப்பு சொல்ல முடியுமா தூங்க போகிறேன்னு சொல்லலாம் அப்படித்தான் சொல்ல முடியும் சில பேர் சொல்லுவாங்க நான் தூங்கிக்கிட்டு இருக்கேன்னு விட்டவனா தூங்கிக்கிட்டு இருக்கேன்னு வார்த்தைக்கு ஆனால் அப்போ தூங்கலேன்னு அர்த்தம் அது அந்த வார்த்தை சொல்ல முடியாது நான் தூங்கி சொல்ல முடியாது நெருப்பு குளிர்ச்சியாக இருக்கும் அர்த்ததாக இருக்குமா நெருப்பு குளிர்ச்சியாக இருக்கும் அது வார்த்தையிலே கான்ட்ரடிக்ஷன் ஒரு வார்த்தையை சொன்னால் அதுக்குள்ளே தோஷம் வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு பேர் வியாகாத தோஷம் அந்த வார்த்தைக்குள்ளே தோஷம் வரும் ஒரு குழந்தை தூங்கிக்கிட்டு இருந்துச்சான் அம்மா சத்தம் போட்டு நீங்கள் தூங்க அப்படின்னு சொல்லி அது தூங்காமல் எடுத்தியாவது டிவி அப்பா மாதிரி அப்படியே நடிச்சிக்கிட்டே இருந்திருக்கு தண்ணம் முடி அப்படி தூங்குறது மாதிரி இது தூங்குறது தூக்கிட்டுருக்கு தூங்குற மாதிரி நடிச்சிருக்கு இது உடனே அம்மா நான் சொல்லித்தான் தூங்கிக்கிட்டு இருந்தா கட்டவரல் ஆடும் அப்படின்னு நினச்சான் உடனே அந்த கட்டவரல் ஆடிச்சான் குழந்த அப்போ தூங்கலின்னு அர்த்தமாயிப்போச்சா தூங்கிக்கிட்டு இருக்கவங்களுக்கு கட்டவரல் ஆடும் அப்படின்னு வச்சான் உடனே கட்ட வரல் ஆட்டியிருக்கு குழந்தை அப்போ என்ன அர்த்தம் நீ பேசுறது கேக்கு நான் தூங்கி கொண்டிருக்கின்றேன் நான் ஊமை நெருப்பு குளிர்ச்சியாக இருக்கிறது இதெல்லாம் வியாகாத தோஷம் இந்த வார்த்தையை சொன்னாலே கான்ட்ரிக்ஷன் வந்துடும் இதுக்கு பேர் இது என்ன தோஷம் தெரிஞ்சுக்கணும் குணத்தோட ஜாயின் பண்ணுவோம் பார்ப்போம் இதுக்கு பேர் வியாகாத தோஷம் அடுத்து, ஆத்மாசிரய தோஷம் செல்ஃப் டிபெண்டன்ஸ் தான் தன்னையே சார்ந்திருத்தல் அது அதையே சார்ந்திருப்பதுன்னு சொல்லுவாங்க உதாரணம் சொல்றேன் நீ எங்கே நிற்கிறாய் நான் என் தோல் மேல் நிற்கிறேன் எப்படி இருக்கு நான் தரையில நிக்கிறேன் ஒத்துக்கிறலாம் நான் ஏ மேலே நிக்கிறேன் இதுக்கு பேர் ஆத்மாசிரய தோஷம் இந்த மரம் எப்படி வந்தது இந்த மரத்தின் விதையிலிருந்தே இது வந்தது ஒரு ஒரு சப்ப மாம்பழம் சாப்பிட்றோம் நல்லா டேஸ்டாக இருக்குது மாம்பழம் ரொம்ப சுவையாக இருக்கு இந்த விதை எங்கேருந்துப்பா வந்துச்சு இந்த அந்த மாம்பழம் எந்த மரத்துலேயும் வந்துச்சு அந்த மரத்துலேருந்து வந்துச்சு சொல்ல முடியுமா அதுலேருந்தே வந்துச்சுன்னு சொன்னால் அது இன்னொரு மரத்துலேருந்து வந்துச்சுன்னு சொன்னால் பரவாயில்ல இன்னொரு மரத்துலேருந்து வேறொரு மாமரம் விதையை எடுத்துக்கொண்டாது இங்கே போட்டோம் அதுலேருந்து வந்து சாப்பிட்டேன் இல்லை இந்த மரத்துலேருந்து இந்த பழத்தை சாப்பிட்றேன் இந்த விதை எங்கேருந்து இந்த மரத்துலேருந்தே வந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது சொன்னால் அதுக்கு பேர் ஆத்மாசிரய தோஷம் எங்கே நடக்கிறாய் நான் கால் மேலே நடக்கிறேன் தரையில் நடக்கிறேன்னா பிரச்சினை இல்லை இதெல்லாம் என்னென்னா ஆத்மாசிரய தோஷம் உங்கள் அப்பா யாருன்னு கேட்டால் நான் அப்பான்னு சொல்ல முடியுமா அது மாதிரி தர்க்கத்துக்கு இதெல்லாம் ஒத்து வராதுங்கிறார் அதனால் இதுக்கு பேர் ஆத்மாசிரய தோஷம் இது ரெண்டாவது மூணாவது யிரியூச்சுவல் டிப்பன் சொல்லுவாங்க அதாவது ஒன்னே ஒன்னு சார்ந்திருக்கிறது நான் நீ எங்கே நிற்கிறாய் நான் எங்க இருக்கு ஏன் முதல்ல கரெக்ட் ரெண்டாவது சொல்றது மேஜை எங்க நிற்கிற திருப்பி என்னவே காரணம் நான் எப்படி இருக்கும் சொல்ல முடியாது இது ஒரு தோஷம் இப்படி எல்லாம் வரும் அந்த குணத்தை நீ வளர்க்கும் போது நான் இப்படி கேள்வி கேட்டா அப்படிலாம் வரும் சொல்ல போறார் ஜாயின் பண்ண போறாரு இப்போ ஒருத்தர் வந்து என்ன கேட்கிறார் புஷ்பம்னா என்னன்னு கேட்கிறார் ஒருத்தர் மலர்னு சொல்கிறான் மலர்னால் அவனுக்கு புரியலை மலர்னால் என்னன்னு கேட்குறான் புஷ்பம் சொல்கிறான் திருப்பி அங்கேயே வந்துடுறது சம்ஸ்கிருதத்தில் கமனம்னு ஒரு வார்த்தை இருக்குது கமனம்னா என்னன்னா இந்த அசையிறதுன்னு அர்த்தம் அப்போ கமனம்னா சலனம்ங்கிறான் சலனம்னா என்னென்னு திருப்பி கமனம்ங்கிறான் திருப்பி என்ன பண்ணுறான் அன்யுன் இதை சொன்னால் அதுக்கு திருப்பி இதை சொல்கிறது அஞ்சு அதை விளக்கு இதை விளக்கு அதை சொல்கிறேன் அதை விளக்குறதுக்கு திருப்பி இதை சொன்னால் இதுக்கு பேர் அஞ்சோன்ய ஆசிரய தோஷம் அப்படிங்கிறார் வாழைப்பழம் ஜோக் கேட்டிருக்கீங்களா கவுண்டமணி ஜோக்கு ரெண்டு வாழைப்பழம் வாங்கிட்டு சொல்லுவான் ஒன்றை சாப்பிட்டுருவான் ரெண்டு வாங்கிட்டு சொன்னேன் ஒரு பழம் இந்தா இருக்குது இன்னொரு பழம் இங்கே அதுதான் இதும்பான் கேட்டிருக்கோமா இல்லை திருப்பி திருப்பி கேட்டு பார்ப்பான் அதுதான் இதுன்னுகிட்டே இருப்பான் எவ்வளோ புரிஞ்சுக்கிறது அதை இதை கேட்டால் அது அதை கேட்டால் இதுங்கிறது மாதிரி இப்படி அந்யோன்யம் இதுலேயும் புரிஞ்சுக்கிற முடியாது நீ சொல்கிற குணத்தில் அப்படிலாம் தோஷம் வரும் அப்படிங்கிட்டார் எல்லாம் கம்பேர் பண்ண போகிறார் முதல்ல என்ன தோஷங்கிறத இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன் இது மூணாவது அந்யோன்ய ஆசிரிய தோஷம் அடுத்தது இந்த அந்யோன்ய ஆசிரியத்தில் இன்னொரு உதாரணம் சொன்னால் புரியும் வேதாந்தத்திலேயே ஞானம் எப்போ வரும்னு கேட்குறாங்க என்ன சொல்கிறோம் ஆசை போனாத்த ஞானம் வரும்னு சொல்கிறோமா இல்லையா ஆசை போனால் ஞானம் வரும் ஒரு இடத்துல என்ன சொல்லுது ஞானம் வந்தாத்தான் ஆசை முழுசா போக முடியும் இது எப்படி ஆசை போனா ஞானம் வரும் ஞானம் வந்தா ஆசை போ ஒருத்தர் உனக்கு ஞானம் வந்தா எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போகும்னாராம் ஞானம் வந்ததுனாலதான் என் பிரச்சனை என்னன்னு கேட்ட என்ன சொன்னாரு பெண்களும் சொல்லலாம் ஒருத்தர் உனக்கு வந்து ஒரு பிரச்சனைலாம் தீர்ந்துடும் நீ கல்யாணம் முடிச்சுன்னா பிர பிரகாசமாக இருக்கும் வாழ்க்கை பிரகாஷம் வந்துடும் கல் பிரகாஷம் வந்த உடனே உனக்கு பிரச்சனை தீந்துடும் நேரம் எனக்கு பிரகாசம் வந்ததுனாலதான் பிரச்சனையேன்னு ஆகிடுச்சான் என்ன பிரகாஷ் ஹஸ்பண்ட் பேர் பிரகாசம் அப்படின்னு சொல்லலாம் நான் இது வந்தால் அதாவது ஒருத்தர் வந்து பைத்தியம் பிடிச்சிருச்சு வைத்தியர்கிட்ட போயிருக்காங்க அவர் என்ன சொன்னாராம் திருமணம் முடித்தா பைத்தியம் போயிடும்னேரான் பொண்ணு வீட்டுக்காரங்க என்ன சொல்லுவாங்க பைத்தியம் போனா தான் பொண்ணு கொடுப்பேன்னா என்ன பண்ணுறது என்ன பண்ண முடியாதுக்கு வைத்தியம் போனால் பைத்தியம் போக திருமணம் முடிக்கணும் திருமணம் முடிக்கணும் பைத்தியம் போகணும் இதுக்கு என்ன பண்ணுறது இது அந்யோன்யம் இது ஒன்றும் பண்ண முடியாது இதுக்காது இதுக்காது இப்படி சொன்னால் எப்படி புரியுறது மூட்டு வழி வருது மூட்டு வழி நீக்கணும் எக்ஸசைஸ் செய்யுங்கிறாரு எக்ஸைஸ் மூட்டு வலி போனா தான் எக்ஸசைஸ் செய்ய முடியும் இப்போ என்ன பண்ண முடியும் இதுக்காது அதுக்கு திருப்பி திருப்பி இப்படியே வர்றது ரெண்டு ரெண்டுல வந்தபடி சொன்னான் இதுக்கு பேர் அந்யோன்ய ஆசிரயம் ஒரு நாலாவது சக்கரகதோஷங்கிறாங்க சுத்தி சுத்தி வர்றது ரெண்டு முறை சொன்னால் அன்யோன்யம் இன்னொன்றுக்கு சொல்லி சொல்றது இப்போ சொன்னோம்ல இந்த சமணம் சமணம் சிமிகின்னு சொன்னால் ஆக்சுவலாக அதுக்கு கிளின்னு ஒரு பே அர்த்தம் இருக்குது தமிழில் கிளி சம்ஸ்கிருத்தத்தில் சிமிகனா கிளி அதுக்கு இன்னொரு வார்த்தை இருக்குது சிமிகின்னு கேட்டால் சிமகங்கிறார் சிமகன்னா புரியலை பிறகு சுககன்னு இருக்கு அதுக்கு இன்னொரு வார்த்தை சுககங்கிற சுககன்னா சிமிக்கிதேங்கிறேன் ஒரு வார்த்தையை கேட்டால் இன்னொரு வார்த்தை அதுக்கும் புரியல அதை கேட்டால் இன்னொரு வார்த்தை அதை கட்டத்தில் பழைய வார்த்தையே சொன்னால் சக்கரகம் சுற்றி சுற்றி வர்றது சக்கரகங்கிறார் அதாவது ஒருத்தர் என்ன கேட்குறாரு உங்கள் வீட்டுக்கு வழி சொல்லுங்கன்னு கேட்குறாரு என் வீட்டுக்கு வழி நடுக்கடலுக்கு வாங்க சொல்கிறேன் இது வியாகாதான் இது வந்து சம்மந்தமே இல்லை அர்த்தமே இல்லாமல் போயிடும் நீங்கள் என் வீட்டுக்கு வழி கேட்குறீங்க என் வீட்டுக்கு வாங்க உங்களுக்கு வழி சொல்கிறேன்னு சொன்ன இது என்னது ஆத்மாசிரயம் என் வீட்டுக்கு வழி கேட்குறேன் உங்கள் வீட்டுக்கு வழின்னு கேட்டால் நீங்கள் என் வீட்டுக்கு வாங்க வழி சொல்கிறேன்னா இது எப்படி இருக்கு இது ஆத்மாசிரய தோஷம் இன்னொன்று சொல்கிறார் என் வீட்டுக்கு வழி கேட்டீங்களே கிருஷ்ண வீட்டுக்கு போங்க கிருஷ்ண வந்து உங்களுக்கு வழி சொல் கிருஷ்ண வீட்டுக்கு வழி தெரியாது அப்படின்னு வீட்டுக்கு வாங்க உங்களுக்கு கிருஷ்ண வீட்டுக்கு வழி சொல்கிறீங்க இது எப்படி திருப்பி என் வீட்டுக்கு வாங்க உங்களுக்கு கிருஷ்ண வீட்டுக்கு வழி சொல்கிறேன்னா இதுக்கு அஞ்சோ அந்யா ஆசிரியம் இப்போ அடுத்தது சக்கரகம் எப்படி என்ன சுற்றி மூணாவது தடவை வர்றது என் வீட்டுக்கு வலி கேட்குறாரு கிருஷ்ண வீட்டுக்கு போங்கிறார் கிருஷ்ண வீட்டுக்கு எப்படி போவது ராம வீட்டுக்கு போங்கிறாரு ராம வீட்டுக்கு எப்படி போகிறது என் வீட்டுக்கு வாங்கணும் எதாவது அர்த்தம் புரிஞ்சுக்கிறப்ப சுற்றி சுற்றி வரும் திரும்பி பார்த்தா நீ சொல்கிற கோணத்துக்கு இப்படியும் வருங்கிறார் சொல்ல போறார் விளக்க கம்பைன் பண்ணி பார்க்க போறேன் நம்ம பழைய சினிமா படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு படத்துல அண்ணா சமாதிக்கு போகிறதுக்கு ஒரு ஆட்டோ ரிக்ஷா கரண்ட்டை கேட்பான் அது பக்கத்தில் நின்றுக்கிட்டேன் இவன் என்ன பண்ணுவான் எல்லாம் சுத்தி திரும்பி கொண்டாது அங்கேயே விட்டுருவான் சுத்தி கொண்டாது அங்கேயே திரும்பி விட்டுருவோம் அது மாதிரி சுற்றி சுத்தி சுத்தி ஒரே இடத்துக்கு வர்றது இதுக்கு பேர் சக்கரக தோஷம்னு பேரு இன்னொன்று என்னன்னா அனவஸ்தா தோஷம் பஞ்சாவது இதுக்கு பேரு முடிமின்றி செல்லுதல் இதுதான் வேதாந்தத்திலேயும் நம்ம பார்ப்போம் தோஷத்தை பொதுவாக பார்க்கறது உண்டு இந்த மரம் எதுலேருந்து வந்துச்சு இன்னொரு மதம் விதையிலேருந்து வந்துச்சு சரி அந்த மரம் எங்கேருந்து வந்துச்சு அதுக்கு இன்னொரு மரம் விதையில இப்படியே சொல்லிட்டு போனால் முதல் விதை எங்கேருந்து வந்துச்சு சொல்ல முடியுமா சொல்லவே முடியாது கோழி எங்கேருந்து வந்துச்சு முட்டையிலேருந்து வந்துச்சு முட்டை இன்னொரு கோழியிலேருந்துச்சு அந்த கோழி இன்னொரு முட்டையிலிருந்துச்சு அந்த கோழி கோழி முந்தினதான் முட்டை முந்தினான்னு கேட்டால் பயன் சொல்ல முடியுமா போய்கிட்டே இருக்கும் அனவஸ்தா இந்த உலகம் எப்படி தோன்றுச்சு கேட்குறோம் என்னென்னமோ சொல்லி கடைசியில் என்ன போய்க்க கடவுள்னு நிப்பாட்டிக்கிறான் கடவுள் எங்க இருந்து தோன்றுனா தான் என்ன வயல் சொல்றது சரி அதுக்கே ஒரு பதில் சொல்றோம்னு வச்சுக்கங்க அவர் எங்க இருந்து தோன்றினார் கடவுள் இதுல இருந்தேன்னு இப்ப சொல்றேன் பிரம்மன் பிரகிருதி அந்த பிரம்மன் எங்கிருந்து தோன்றுச்சு அந்த பிரகிருதி எங்க இருந்து தோன்றுச்சு வயல் சொல்ல முடியுமா கேட்டா போய்கிட்டே இருக்கு இதுக்கு பேர் அணவஸ்தா தோஷம் உலகத்துல எல்லா விஷயத்துலையும் இந்த தோஷம் இருக்கு புரியல அணை புரிஞ்சுக்கிட்டு நடந்துகிட்டு இருக்கோம் நடத்திக்கிட்டு இருக்கோம் சொல்றார் சொல்ல போறாரு அதாவது நீ உன் வீடு எங்க இருக்குன்னு கேட்டால் கடலில் இருக்கு ஆகாசத்தில் இருக்குன்னு சொன்னா அது அனவஸ்தா இது வந்து வியாகாத தோஷம் சம்பந்தம் இல்லாமல் சொல்றது உன் வீட்டுக்கு வழி எங்க இருக்குன்னு கேட்டா என் வீட்டுக்கே வாங்க நான் பதில் சொல்றேன்னு சொன்னா அது ஆத்மாசிரயம் என் வீட்டுக்கு வழி என் வீட்டுக்கு வந்த பதில் சொன்னேன்னா ஆத்மாசிரயம் என் வீட்டுக்கு வழி வந்து ராம வீட்டுக்கு போங்க அல்லது கிருஷ்ண வீட்டுக்கு போங்க அவருக்கு வழி சொல்லுவார்னா அவர் வீட்டுக்கு எப்படி போறதுன்னு சொன்னா என் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்றது இது அன்யோன்யம் வெறும் ரெண்டு வீடை சொல்லி சுற்றி வந்தா சக்கரகம் இதில் சொல்லிக்கிட்டே போறான் அவர் வீட்டுக்கு அவர் வீட்டுக்கு அவர் வீட்டுக்குன்னு சொல்லி போய்கிட்டே இருந்த என்லஸாக போனால் இதுக்கு பேர் அனவஸ்தா தோஷம் அப்படிங்கிறார் இப்படி குணத்தை பற்றி கேள்வி கேட்ட நீயே நீ குணத்தை பற்றி சொல்லு அப்படின்னு சொல்லி நம்ம குணத்தில் கம்பேர் பண்ண போறாரு இப்ப இந்த குணத்தை பற்றி சொன்னேன்னு சொன்னா குணம் ஒரு பொருளை சார்ந்து தான் இருக்கும் அந்த பொருள் குணத்துடன் கூடியதா குணத்துடன் குணம் இல்லாததான் கேள்வி கேட்பேன் குணத்துடன் கூடியதுன்னு சொன்னால் வியாகாத தோஷம் வரும் குணத்துடன் குணம் இல்லாததுடன் இருக்குதுன்னு சொன்னால் இந்த நாலு தோஷத்தையும் சொல்ல போகிறேன் நம்ம அதில் கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிரம்மனையும் விளக்க முடியாது இந்த உலக மாயையும் விளக்க முடியாது பிரம்மனை ஏன் விளக்க முடியாதுன்னா பிரம்மன் மட்டுமே இருக்குது விளக்குறதுங்கிற பொருளே கிடையாது மாயை ஏன் விளக்க முடியுன்னா அது உண்மையிலேயே இல்லை அதில் அந்த தோஷம் பூரா வரும் எல்லா தோஷமும் வரும் அதில் விளக்கவே முடியாது அது உண்மையிலே இல்லை பொய்யாக இருக்குது அதனால் விளக்க முடியாது ஓரளவுக்கு தான் விளக்க முடியுமே விளைய விளக்கவே முடியாது இந்த கர்மா தேர் எடுத்துக்கங்க இந்த பிறவிக்கு என்ன காரணம் போன பிறவி காரணம் போன பிறவிக்கு என்ன காரணம் அதுக்கு முந்தின பிறகு அதுக்கு முந்தின பிறகுக்கு என்ன காரணம் அதுக்கு முந்தின பிறகு மொத பிறவி எப்போ வந்துச்சு மொத பிறவிக்கு என்ன காரணம் சொல்ல முடியுமா ஏன்லஸாக போய்கிட்டே இருக்கணும் சொல்லவே முடியும் காலமும் சொல்ல முடியாது அதனால் இந்த தோஷமெல்லாம் வரும் ஆகவே என்ன சொல்கிறாரு நீ சொல்கிறது சரிப்பட்டு வரானு சொல்லி திருப்பி என்ன பண்ண போகிறாரு இந்த தோஷத்தை குணத்தோடு ஐக்கியப்படுத்தி பார்க்க போகிறோம் நீ குணம் குணமுடையதை சார்ந்ததுன்னு சொன்னால் இன்னும் தோஷம் வரும் குணம் குணமற்றதை சார்ந்து இன்னும் தோஷம் வரும்னு சொல்கிற அடுத்து விளக்க போகிறாரு பூர்வபக்ஷம் பூர்வபக்ஷம்னா எதிர்கேள்வி கேட்குதுன்னு அர்த்தம் தனியாக ஒருத்தன் கேள்வி கேட்குறதுன்னு நான் மனசுக்குள்ளேயே இந்த பூர்வபக்ஷம் வரும் சந்தேகமும் வரும் பிரம்மன் நிக் நிர்குணமாக சகுணமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ரெண்டுமே விளக்க முடியாதுங்கிறது அவனுடைய வாதம் குணத்தின் அடிப்படையில் அவன் சொல்கிறான் இவர் திருப்பி என்ன கேட்டார் குணத்தை நீ முதல்ல விளக்குனீன்னா குணம்ங்கிறத முதல்ல அவனால் சொல்ல முடியாது அப்படி சொன்னேன்னா இந்த அஞ்சு தோஷம் வரும் சொன்னார் நீ ஒரு ஒன்னை விளக்குறதுக்கு நீ ஒன்று நான் அந்த அஞ்சு தோஷம் அவனுக்கு சொல்லுவேன் அப்படிங்கிறாரு அப்படி குணத்தை உனக்கு விளக்க முடியலை பிறகு அதை பற்றி இதை பற்றி நீ நான் கேள்வி கேட்குறேன் அப்படின்ட்டு நேர்மையான பதில சொல்கிறார் கரெக்டான பதிலையும் சொல்ல சம்பந்தம் இல்லைங்கிறது சம்பந்தம் இருக்குது அது எப்படிப்பட்ட சம்மந்தம் சொல்ல போகிறார் இப்போ வியாகாத தோஷம் அதாவது அந்த பொருளே இருக்கு அது சொன்னோம்னு சொன்னான் நான் ஊமைன்னு சொல்கிறது மாதிரி நான் ஊமைன்னா அது அந்த அர்த்தமே இல்லை இருக்குது ஒருத்த நான் ஊமைன்னு சொல்ல முடியாது அது மாதிரி அதுக்கு வியாகாத தோஷம்னு பேர் இப்போ இங்கே என்ன சொல்கிறேன்னா குணத்தோட கம்பேர் பண்ணுறாரு நம்ம முதல்ல என்ன கேள்வி கேட்குறோம்னா குணங்கிறது தனியாக இருக்குமா ஒரு பொருளை சார்ந்து இருக்குமா குணம் தனியாக இருக்காது பொருளை சார்ந்து தான் இருக்கும்னு அவன் சொ ஒத்துக்கிறான் கேள்வி கேட்டால் ஒத்துக்கிறான் இப்போ இது சிகப்பு துணி அப்படிங்கிறோம் இந்த சிகப்புங்கிறது இந்த துணியினுடைய குணமாக வர்ணம் இந்த வர்ணம் தனியாக இருக்குமா சிகப்பு குதிரைன்னா அந்த குதிரையை சார்ந்தால் அந்த சிகப்பு இருக்கும் இல்லை துணியை சார்ந்து இருக்குது வெள்ளை துணின்னா அந்த வெள்ளைங்கிற குணம் வந்து அந்த இருக்கும் தனியாக குணம் நிற்காது நம்மளுடைய பண்புகளையும் சொல்லலாம் நல்லவனு சொல்கிறது ஒரு ஆளை சார்ந்து தானே இருக்குது கெட்டவன் சொல்கிறதுன்னு ஆளை சார்ந்து தானே இருக்குது தனியாக குணம் இருக்காது அதனால் என்ன கேட்குறாரு ஒரு பொருளை சார்ந்து இருக்குமா சாராமல் இருக்குமா அவன் பூர்வம் மறுக்க முடியாது இல்லை சார்ந்து தான் இருக்கும் அப்படின்னு ஒத்துதான் ஆகணும் இதுக்கு வேறு மறுப்பு கிடையாது இல்லை அந்த குணம் வந்து ஒரு பொருளை சார்ந்ததே இருக்குது அப்படின்னா உடனே திருப்பி நாம் என்ன கேள்வி கேட்குறோம் சித்தாந்தி நம்மளுக்கெல்லாம் சித்தாந்தின்னு பேர் வேதாந்த இதெல்லாம் சொல்கிறோம் இந்த குணங்கிறது ஒரு பொருளை சார்ந்து இருக்குன்னா அந்த பொருள் நீ சொல்றிய ஒரு பொருள் அது குணத்தோடு இருக்க குணம் இல்லாம இருக்க பொருளானு கேட்கலாம் நீ ஒரு பொருளை சொல்லி இந்த பொருளை சார்ந்துதான் குணம் இருக்குன்னு சொல்ல அந்த பொருள் குணம் உள்ளதா இவர் கேள்வி கேட்கிறார் புரியுதுங்களா குணம் மற்றதுன்னு சொல்லிட்டேன்னா வியாகாத தோஷம் வருங்கிறார் அது எப்படின்னு விளக்கப்போறோம் நீங்கள் அந்த பொருள் வந்து குணம் இல்லை நான் சொல்கிற குணம் அதுக்கு இருக்குது அப்படின்னு நீ சொன்னு சொன்னால் வியாகாத வரும் எப்படின்னு பார்க்கலாம் அதாவது துணியவே எடுத்துக்கலாம் வெள்ளை என்றால் என்ன வெள்ளை நிற ஆடையில் இருப்பது வெள்ளை அப்படின்னு சொன்னால் இது எப்படி இருக்கும் அதாவது பால் வெண்மை என்பது என்னன்னு வெள்ளை நிற பாலில் இருப்பது வெண்மை அப்படின்னு சொல்லணும் குணம் உடைய அதை சார்ந்ததுன்னு சொன்னான் குணம் இல்லாத பால்னு சொன்னால் வெள்ளை என்பது வெள்ளை நிறமற்ற பாலை சார்ந்ததுன்னு சொல்லணும் அப்படி சொல்லணும் வெள்ளை வந்து பாலை சார்ந்தது வெள்ளை நிறம் பாலுங்கிறதுல குணம் தந்ததில் இருக்குது வெள்ளை கலர் இந்த வெள்ளைங்கிற நிறத்தை விளக்குறதுக்கு ஏன் உதாரணம் சொல்கிறான்னு வச்சுக்கோங்க அந்த பால் நிறமுடையதா நிறமற்றதா நிறமற்ற பாலை சார்ந்தது வெள்ளை நிறம் பொருந்துமா பொருந்துமா அதுக்கு வெள்ளை நிறமற்ற பாலை சேர்ந்தது வெள்ளை நீ நீ சொல்ற பொருள் குணம் இல்லாததை சார்ந்திருக்குன்னு சொன்னா வியாகாத தோஷம் வந்து கான்ட்ரடிக்ஷன் ஆரோக்கியம் என்பது ஆரோக்கியம் சார்ந்தது சொல்ல முடியுமா குணம் இல்லாதவன் குண குணம் இல்லாதவனை சார்ந்தது தான் இந்த குணம்னு சொன்னால் ஆரோக்கியம்ங்கிற குணம் வந்து யாரை சார்ந்திருக்கு ஒரு ஒரு நபரை சார்ந்திருக்கு அந்த நபர் வந்து ஆரோக்கியம் இல்லாதவன் அந்த குணம் இல்லாதவன் சொல்லிட்டேன்னா கான்ட்ரடிக்ஷன் ஆரோக்கியம் இல்லாதவனை சார்ந்தது ஆரோக்கியம்னு சொல்ல முடியாது அப்போ ஆரோக்கியம் சரி இல்லை நான் இப்போ மாற்றி சொல்கிறேன் குணம் உள்ளதாகத்தான் குணம் சார்ந்திருக்கு அப்படின்னு ஒருத்த சொல்கிறான்னு வச்சுக்கல அதாவது பணமரம் உயரம்னா என்ன பயரமாக உயரம் என்பது உயரமான பனைமரத்தை சார்ந்ததுன்னு சொல்கிறோம் அப்படி சொல்ல முடியும் அந்த உய அப்போ உயரமில்லாத பணமரத்தை சார்ந்ததுன்னு சொல்ல முடியுமா குணம் குணம் இல்லாததை சார்ந்ததுன்னா உயரம் என்பது உயரமில்லாத பனைமரத்தை சார்ந்தது இது எப்படி கான்ஸ்ட்ரிக்ஷன் ஆகுமா இல்லை உயரம் என்பது உயரமான பனமரத்தை சார்ந்தது சொல்கிறேன்னு வச்சுக்கவேன் அந்த உயரம்ங்கிற இங்கேயும் உயரம் இந்த உயரத்தை வளர்க்கறதுக்கு இந்த உயர்த்தத்தானே நீ சொல்ற பால் வெண்மை நிறை பாலை சார்ந்ததுன்னு சொல்கிறேன் இது ஆத்மாசிரய தோஷம் எப்படின்னா இந்த வெள்ளையை வளர்க்குறதுக்கு இன்னொரு வெள்ளையத்தையும் சொல்கிற உயரத்தை வளர்க்குறதுக்கு உயர்த்தத்தை சொல்றேன் பட் புதுசாக ஒன்றுன்னு சொல்லலை அப்படித்தானே சொல்கிறேன் உங்களுக்கு வா வெண்மையான பால் வெண்மையான வெண்மை எப்படி இருக்குன்னேட்டா வெள்ளை நிற பாலை சார்ந்ததுன்னா எப்படி இருக்கு குணமுடையதை சார்ந்ததுன்னு சொல்றான் குணம் வந்து குணமுடைய ஒரு பொருளை சார்ந்ததுன்னு சொன்னா இங்கே ஆத்மாசிரிய தோஷம் வரும் ஏன் அந்த குணத்தை விளக்க முடியாது ஏன் அந்த குணத்தை விளக்க இந்த குணத்து உள்ள பொருளைத்தையும் சொல்றேன் நீங்க ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு ஒன்று ஒன்னா சொல்ற அப்படிங்க இல்லை இந்த குணம் வேற அந்த குணம் வேறன்னு சொல்றேன் வச்சுக்கங்களேன் இந்த குணம் வேற அந்த குணம் வேற அதுல என்னன்னா அன்யோன்யாசிரிய தோஷம் வரும்னு சொல்றேன் அது எப்படின்னு சொன்னால் இதவே பார்க்கலாம் இப்போ நீ எங்கே நிற்கிறாய் நான் எண்மீதே நிற்கிறேன் பதில் இது வந்து ஆத்மாசிரய தோஷம் நான் நிற்கிறேங்கிறதுக்கு என்னவே பதில் சொல்றது அது மாதிரி குணத்தை விளக்க குணத்தைவே சொல்கிறது மென்மை என்றால் என்ன அப்படின்னு ஒருத்தன் கேள்வி வைக்கிற மென்மையான பொருளில் இருப்பது மென்மை இது என்ன இதில் என்ன டெஃபினிஷன் இருக்குது இல்லை மென்மையை விளக்கிறதுக்கு மென்மையான பொருளில் இருப்பது மென்மை அப்படின்னா எப்படி சொல்ல முடியும் புரிஞ்சுக்கிற முடியாது அப்படிங்கிறார் அதனால குணத்தை புரிந்து கொள்ள குணத்தையே நீ சொன்னேன்னு சொன்னால் இது ஆத்மாசிரய தோஷம் குணம் இல்லாததை சொன்னால் அது வியாகாத தோஷம் மென்மை என்பது மென்மையற்ற பொருளை சார்ந்ததுன்னா அர்த்தமே இல்லை அதுக்கு மென்மையானது மென்மையான பொருளை சார்ந்ததுன்னு அதில் என்ன புரிஞ்சுக்கிட்டான் இங்கே அதாவே அதுக்கு பொருளாக சொல்கிறேன் ஒரேதான் சொல்கிறேன் ரெண்டு ஒரே குணம்னு சொன்னால் அது ஆத்மாசிரய தோஷம் அது விளக்கவே முடியாது அப்படிங்களாம் பிறகு அந்யோன்ய ஆசிரயம் இங்கே என்ன சொல்கிறாருன்னா நீ சொன்ன குணத்தை வளர்க்குறதுக்கு வேறொரு குணமுடைய பொருளை சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன் இங்கே அஞ்சோன்யா ஆசிரம் வரும் எப்படின்னா நம்ம ஏற்கனவே உதாரணம் பார்த்தோம் டேபிள் மீது நான் நிற்கிறேன் டேபிள் எங்கே நிற்குது ஏன் மேலே நிற்குதுன்னு சொன்னோம் அது நிற்கிறதுக்கு என்ன உதாரணமாக சொல்கிறோம் மென்மை என்றால் என்னன்னு கேட்டால் மலரை போல் இருப்பது மென்மை அப்படின்னு சொல்லிடுறோம் மலர் எப்படி இருக்குன்னு திருப்பி கேள்வி கேட்குறோம் மென்மையாக இருக்குது என்ன புரிஞ்சுக்கிற முடியும் மென்மையா மென்மைனா என்னென்னு கேட்குறான் மென்மைங்கிற குணத்தை பற்றி மலரில் இருப்பது மென்மை மலர் எப்படி இருக்குன்னா மென்மையா இருக்கு திருப்பி அந்யோன்யம் எப்படி இதை விளக்குறது இந்த மென்மைங்கிறது எப்படி விளக்குறேன் இந்த குணத்தை எப்படி சொல்றேன் பொருளை சார்ந்திருக்கா பொருளை சாராமல் இருக்கும் மென்மை என்பது மென்மை அல்லாத பொருளை சார்ந்ததுன்னு சொல்லவே முடியாது வியாகாத தோஷம் மென்மையான இருப்பது மென்மை என்பது மென்மையான பொருளை சார்ந்ததுனா ஆத்மாசிரய தோஷம் அதுக்கு அதவே சொல்கிறேன் ஒரு பொருளை சொல்லி சொன்னேன்னு சொன்னால் திருப்பி கேட்கும்பொழுது திருப்பி மென்மையவே சொன்னேன்னு சொன்னால் இது வந்து அந்யோன்யாசிரயம் இப்படி சுற்றி சுற்றி வருது வெள்ளைன்னா என்னன்னு கேட்குறான் பால் எப்படி இருக்குமோ அதில் பால் இருக்கிறது வெண்ணைங்கிற பால் எப்படி இருக்கு வெள்ளையா இருக்கும் இப்படி சொன்னால் என்ன பண்ண முடியும் இப்படி சுற்றி சுற்றி இது வந்ததுன்னா இது சுற்றில் ரெண்டு இடம் வருது அந்யோன்யா ஆசிரயம்னு சொல்கிறார் வெள்ளை என்றால் என்ன வெள்ளை நிறமற்ற பொருளில் இருப்பது வெள்ளைன்னு சொன்னால் வியாகாதம் வெள்ளை நிறம் என்றால் என்னன்னா வெள்ளை நிறமுடைய பொருளில் இருப்பது வெள்ளைன்னா ஆத்மாசிரயம் வெள்ளை என்றால் என்னன்னா பாலில் இருப்பது வெள்ளை நிறம் பால் எப்படி இருக்கும்னு கேட்டால் பால் வெள்ளையா இருக்கும்னு சொன்னா அன்யோன்யாசிரயம் இதுல எல்லாம் சுத்தி தான் வருதே ஒளியை விளக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறார் அடுத்தது சக்கரகம் அது எப்படின்னு சொன்னா குணத்தை விளக்க இனியொரு குடத்தை சொன்னாலும் திருப்பி திருப்பி இங்கே ஒளியை அதை விளக்குறதுக்கு உனக்கு முடியாது அப்படிங்கிறார் அதாவது சக்கரக தோஷம்னு சொன்னால் ரெண்டு குணத்துக்கு மேலே மூணாவது ஒன்றை சொல்கிறது இப்போ வெள்ளை நிறத்தை இதுவே எடுத்துக்கிறோம் வெள்ளை நிறம் எப்படி இருக்கும் பால் போல இருக்கும் பாலின் நிறம் எப்படி இருக்கும் கொக்கு நிறத்தைப் போல இருக்கும் கொக்கு நிறம் எப்படி இருக்கும் வெள்ளையாக இருக்கும் சரி இன்னொன்று சொல்கிறீங்க அதுக்கு மேலே இப்படியே போனால் திருப்பி இது சுற்றி வந்தால் சக்கரகம் இப்படியே சொல்லிக்கிட்டே போனீங்கன்னா அது அனவஸ்தா தோஷமாயிடும் ஒருத்தர் என்ன பண்ணாரா விரைவிலே வந்து ஒருத்தர் கண் தெரியல பாலையும் அவர் பார்த்ததில்ல அதை பற்றி என்னென்னே தெரியாது பாலுங்கிற ஒரு வஸ்தை பார்த்ததில்லை கொக்குங்கிற வஸ்துவே பார்த்ததில்லை அவருக்கு வெள்ளையை பற்றி வளர்க்கணும் எப்படி வளர்க்க முடியும் அவர்கிட்ட கேட்டாங்கண்ணா ஒருத்தர் வந்து என்ன சொன்னாராம் அவர் வந்து பால் குடிச்சாரு விக்கி இறந்து போயிட்டாருனாரான் அந்தவங்கிட்ட அது பால் குடிச்சா விக்கிய பால் எப்படி இருக்கணும் என் திருப்பி கேள்வி கேட்டிருக்கான் பால் வந்து கொக்கு மாதிரி இருக்கும் அப்படி கொக்கை எப்படி இருக்கணும் கொக்கை கொடா காமிச்சிருக்காங்க தடையை பார்த்து இதை போய் முழுமனா வச்சு என்ன செய்யணும் புரிய வைக்க முடியாது பிறவியிலே வந்து கந்தினம் வர்ணத்தை புரிய வைக்கிறது கஷ்டம் எப்படி புரிய வைக்க முடியாது என்ன சொன்னாலும் தோசை புரிய வைக்க முடியாது உண்மையிலே என்ன சொல்கிறாங்கன்னா நாம் அந்த உலக விஷயத்தை எப்படி புரிஞ்சு டீல் பண்ணுறோங்கிறது ஆச்சரியங்கிறாங்க புரிய அபூர்வங்கிறாங்க நீங்கள் என்ன சொன்னாலும் தோசை கொடுத்து சொல்ல முடியாது ஆனால் புரிஞ்சுட்டோம் புகார் நடந்துக்கிட்டு இந்த தமிழில் பேசணும்னு சொல்லி சில பேர்லாம் ரொம்ப பிரச்சனை புரியாதான் பேசிகிட்டே இருப்பாங்க இந்த அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ் ஆசிரியர்கள்லாம் அந்த ஆங்கில வார்த்தை கடக்காமல் பேசணும் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு புரியாமல் பேசி எல்லாத்தையும் சிறப்பு தோசைன்னு போய் கோயிலில் போய் இதில் போய் கேட்பாங்க தோசைங்கிற ஆங்கில வார்த்தை ஸ்பெஷல் தோசைன்னு சொல்லிட்டு போயிடலாம் சிறப்பு தோசைன்னா அவன் என்ன சொல்லுவாங்க முருகலாக இருக்கும் இந்த இப்படி இருக்குன்னு ஏதோ சொல்லி சொல்லி பார்த்தோம் ஒன்றுமே புரியாது பிறகு புரியலை என்ன பிறகு ஸ்பெஷல் தோசை அப்படின்னு கேட்டாருன்னா தமிழில் சொல்லி தொலைக்க வேண்டியதுனா அப்படிம்பாங்க இந்த பேருந்து நிலையம் பஸ் ஸ்டாண்டெல்லாம் அப்படித்தான் திருநெல்வேலியாக நடந்துச்சு திருநெல்வேலியில் நான் வந்து சாரதா காலேஜில் ஒரு ஃபங்க்ஷன் சாமி நானும் போயிருக்கேன் ஒரு சிறப்பாக ஒருத்தர் தமிழ் பேராசிரியர் பேச வர்றாரு அவர் அவர் சொல்கிறாரு அங்கே வரலை சாமிஜியெல்லாம் காலில் உட்காந்துருக்கேன் எங்கள் வெளியே உட்கார வச்சுட்டாங்க நான் வந்து அந்த ஆஃபீஸ் ரூம்கிட்ட இருந்தேன் அவர் வந்தால் ஒருத்தர் வர்றாரு இங்கே சாமிஜியை பார்க்கணும் நீங்கள் யாருன்னு கேட்டேன் என்ன விஷயம்னு நான் தான் பேச வந்திருக்கேன் என்ன வந்து ஏன்னா அவர் தான் சும்மா பஸ்ஸில் வந்து இறங்கியிருக்காரு ஏங்க அவ்வளோ லேட்டு அப்படின்னு பேருந்து நிலையம் எங்கே இருக்குதுன்னு ரயில்வே ஸ்டேஷனில் கேட்டாரான் ஒருத்தருக்கு பதில் சொல்ல தெரியலையே பிறகு உந்து வண்டியாக அந்த வண்டி இங்கிலீஷில் பேசக்கூடாது முயற்சி விடாது கிளாஸில் வந்து சொல்கிறாரு உண்மையாக நடந்துச்சு நம்ம ஜோக்கு தெரியல சொல்லி பார்த்தேன் புரியவே இல்லை பஸ் ஸ்டாண்டுக்கு எப்படி போகணுமியான்னு கேட்டேன் தமிழில் சொல்லி தொலைக்க வேண்டியதான் எதுக்கு எதுக்கு இப்படி சொல்கிறீங்கன்னு எல்லோரும் கேட்டான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்ல இன்னொரு வார்த்தையை சொல்லி அது புரியாமல் இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கணும் அது மா சக்கரகதோஷம் பழைய அப்துல் கலாம் வந்து புத்திசாலி அப்படின்னா அப்துல் கலாம் யாரோ வச்சுக்கலாம் சொன்ன உடனே அவர் எப்படி உனக்கு புத்திசாலி தெரியும் என்ன புத்திசாலின்னு இருக்கான் இதான் அப்போ அவனுக்கு என்ன ஆகும் பாரு எப்படி சொல்கிறான் பாரு என்ன ஏற்போலேன்னு சொல்லிட்டு நீ என்ன பெரிய புத்திசாலியோ நீ எப்பா புத்திசாலின்னு நீங்கள் கேட்குறான் ஒன்னே போல நான் புத்திசாலின்ட்டான் ஒன்னே அப்போ அவனால் பதவி சொல்ல முடியாது ஏன்னா இப்போ இவனும் வந்துடுறான் அப்புறம் அவன் இப்போ யோசிச்சு பார்க்கறேன் பாரு மாட்டி விட்றானு அவனை சொல்ல முடியாத அளவுக்கு சரி நான் எப்பரா புத்திசாலி நீ அப்துல் கலாம் மாதிரி புத்திசாலி திருப்பி என்ன சுத்தி சுத்தியாக வர்றது ஒன்னை விளக்கணும்னா இன்னொன்னு சொன்னோம்னா அப்படி தோஷம் பண்ணிக்கிட்டே கேட்டுக்கிட்டே போக முடியும் அப்படிங்கிறார் புத்திசாலிங்கிறது கூட ரிலேட்டிவ் தான் எல்லாமே ரிலேட்டிவ் தான் ஒன்றை விளக்கணும்னா இன்னொன்னு சொல்லித்தான் சொல்ல முடியும் சும்மா சொல்லவே முடியாது புத்திசாலின்னா யாரை விட புத்திசாலி யாரை விட புத்திசாலி ஒரு இதில் சினிமா ஷோக்கு தெரிஞ்சு வரணும் செந்தில் வந்து திரும்ப முத்தாள் தருமா எல்லாம் நடந்துக்கிட்டு இருப்பான் ஒரு வண்டி காருக்கு எத்தனை கா சக்கரம்னு எட்டு சக்கரம்மா உங்ககிட்ட ரெண்டு எண்ணுவான் இந்த பக்கம் போய் ரெண்டு எண்ணுவான் பின்னாடி ரெண்டு எண்ணுவான் எங்கிட்ட எட்டு சக்கர இருக்கும்பான் காரில் நின்றுக்கிட்டு அவ்வளோ முட்டாள்தன பேசுவான் அவன் எல்லாத்தையும் முட்டாளாக்கிடுவான் மலையை தூக்குறேன்னு சொல்லி ஒரு ஜோக் பண்ணுவாங்க சொல்லி போய் நிற்பாட்டு எல்லாம் வந்துடுவான் மலையை தூக்குறேன் தூக்குறேன்னு சொல்லி விளம்பரம் பண்ணுவான் விளம்பரம் பண்ண பிறகு எல்லாம் நிற்பாங்க எங்கள் தூக்கும்பாங்க தூக்கி என் தலைமையில் வைங்க நான் தூக்க என்ன்பான் இப்போ எல்லாத்தையும் முட்டாளிக்கிடுவாங்க அவனை எல்லோரும் முட்டாளும்பான் இவன் எல்லாத்தையும் முட்டாளாக்கிடுவான் இந்த புத்திசாலித்தனம்ங்கிறத கூட ரிலேட்டிவாகத்தான் இருக்குது எல்லாமே ரிலேட்டிவ் தான் உன்னை சொல்லிட்டு சொல்ல வேண்டி இப்படித்தான் இருக்கு உலக விவகாரமே அப்படிங்கிறது பிறகு அனவஸ்தா தோஷம் இது என்னன்னா போய்கிட்டே இருக்கும் என்ன இப்போ கடவுளுக்கு சொன்னோம்ல இது இதுலருந்து வந்துச்சு அது அதுலேருந்து வந்துச்சு அது இதுலருந்து அதுக்கு காரணம் கேட்டால் அது அதுலேருந்து அது அதுலேருந்து என்லஸ் என்ன சொன்னாலும் அந்த கேள்வியை கேட்க முடியும் கடவுள் வரைக்கும் போயிட்டோம்னா கடவுள் எங்கேருந்து வந்தார்ன்னு என்ன சொல்லுவீங்க வெள்ளை நிறத்தை விளக்க என்ன சொல்கிறான் பாலை சொல்கிறேன் பால் எப்படி இருக்கும் மல்லிகைப்பூ போல் இருக்கும் கூட சொல்ல மல்லிகைப்பூ எப்படி இருக்கும் செவன்த்து நந்திவட்டை அம்போவில் பூ இருக்குன்னு சொல்லல நந்தி வெட்டின்னு ஒரு வெள்ளை கலரை சொல்லி சொல்லிக்கிட்டே போனான் எப்படி ஃப்ரீயாக வைக்கிறதா அவனுக்கு ஆனால் புரிஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா பிறவியிலேயே நாம் வந்து ஒன்றும் இல்லை இதை நான் வெள்ளை நேரம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு உங்கள் கண்ணுக்கு இது ஆரம்பத்திலே சிறப்பாக தெரிஞ்சிருக்கு பிறக்கும் போதே வச்சுக்கிறோமே இதை நீங்க வந்து அந்த உங்களுக்கு எனக்கு சேப்பா தெரியாது இந்த கடல்ல தெரிஞ்சுக்கிட்டு இருக்கலாம் இதுலாம் வந்து கருப்பு வெள்ளாதங்கிறாங்க குதிரைக்கு இந்த பழைய கருப்பு விலை சினிமா படம் இருக்குவாரு அப்படித்தான் எல்லாமே தெரியும் அதனாலதான் கடிவாளம் கட்டுறாங்க கடிவாளம் கட்டுறது காரணம் கூட சைட்ல பார்த்தா அதுக்கு எல்லாம் கருப்பு வள்ளையாது அதோட நிறப்பாகுபாடு அது தெரியாதுங்கிறாங்க அப்போ ஒரு நேரத்தை விளக்குறதுக்கு கூட நம்மளுக்கு வந்து சக்தி கிடையாது நான் என்னுடைய மைண்டில் இது ஒரு கலர் ஃபிக்ஸாகிடுச்சி இது ஒயிட்னட் உங்கள் மைண்டில் எப்படி ஃபிக்ஸ்ன்னு எனக்குன்னா தெரியும் உங்கள் கண்ணுக்குள்ளே வந்து உங்களுடைய பார்வைக்கிட்டே தெரியும் இது வந்து மாண்டீக்கியத்துலேயும் வெளியே உள்ள சரீரத்தினுடைய பன்றி இருக்குன்னு சொன்னால் அதனுடைய பார்வை அதனுடைய இதெல்லாம் இருக்கும் அதுக்கு இந்த உலகமே வேறு மாதிரி தெரியும் நம்மளுக்கு வேறு மாதிரி தெரியும் அதுக்கு தெரியிற உலகத்தில் அது வாழ்ந்துகிட்டு இருக்கு நம்மளுக்கு தெரியிற நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கு அவ்வளோதான் அதுக்கு மேலே அங்கே ஒன்னும் சொல்றதுக்கே இல்லை இந்த உலகத்தில் நீ என்ன சொன்னாலும் இந்த ஐந்து தோஷங்கள் கட்டாயம் வரும் அப்படிங்கிறார் எதையுமே ஆழமா ஆராய்ச்சி செஞ்சு போனா பதிலே சொல்ல முடியாது பெரியதுன்னு சொல்றீங்க பெரியதுன்னா எது பெரியது எதை விட பெரியதுன்னு கேள்வி வந்துரு சிறியதுன்னா எதை விட சிறியது அணுதை சிரிசு அணுத உடைக்கிறான் அப்போ சிறியது பெரியதுங்கிற அந்த குணமே ரிலேட்டிவ் தான் அதை வந்து நீ என்ன சொன்னாலும் பெரியதுன்னு சொல்லிட்டீங்க இப்போ நான் சின்னதாக்கிட்டோ பக்கத்தில் பெரிய கோடை போட்டேன் என்னாகும் ஒருத்தர் சொன்னார் ஜோக்கா சொல்லுவாங்க ஒரு கோடை போட்டு இதை அழிக்கக்கூடாது நீ சின்ன கூடாக்கு அப்படிங்குறாரு ஒரு கோடை போட்டுட்டு இதை அழிக்கவே கூடாது சின்ன கூடாக்கு பெரிய கோடை போட்டார் இவ்வளோ நேரத்தில் சின்ன கூட ஆக்கு அரிக்கக்கூடாது பக்கத்தில் பெரிய கூடை போட்டவனு என்ன ஆயிடுச்சு அந்த பெரிய கோடுங்கிறது சின்ன கூட ஆகி வச்சுப்பேன் அப்போ அந்த பெருசு சிறுசுங்கிறது எதை வச்சு வருது ரிலேட்டிவ் தான் எல்லாமே ரிலேட்டிவ்ங்கிற கர்மாத்தி நல்லவன் சொல்கிறான் யார் நல்லவன் ஒருத்தர் வந்து ஒருபடி அரிசியை வாங்கிக்கிட்டு ஒருபடி நெல் கொடுத்தாராம் ஊரில் பெரியவர் அது ஊருக்கு தலைவர் எல்லாம் ஒருபடி அரிசி கொடுத்துறேன் ஒருபடி நெல் தான் மோசம் பண்ணுறானே ரெண்டுபடி நெல் அரைச்சா தான் ஒருபடி அரிசி வரும் இவன் ஒருபடி அரிசி உலக மோசமாக இருக்கானே உலக மட்டமானவனாக இருக்கான்னு திட்டு நாங்கிலாம் மகன் வந்தானான் ஒருபடி அரிசியை வாங்கிட்டு ஒருபடி உமி கொடுத்தானான் உத்தமே அவன் உத்தமேன்ட்டாங்களே எல்லோரும் அவன் அப்பாவை மாதிரி நல்ல உலகத்தில் இல்லைன்ட்டானா அதுக்கு முன்னாடி என் கெட்டவன் இப்போ நல்லது ரிலேட்டிவ் தான் எந்த குணம் எந்த பண்புன்னா பார்த்தாலும் ரிலேட்டிவ் தான் ஒரு ஆட்சி நடக்குது நல்லா நடக்குது நம்ம மோசம் திட்டிக்கிட்டு அதை விட வந்து அதை விட மோசமாக நடந்தால் அப்போ அதுவும் பரவாயில்லப்போ புண்ணியம் வந்துப்பா அந்த ஆட்சி பண்ணதுன்னு இல்லையா இப்படி எல்லா ரிலேட்டிவாகத்தான் இருக்குது கர்மா தியரியை விளக்க முடியாது குளிர் ரொம்ப குளிர் அது டிகிரி மைனஸ் டுவெண்ட்டி மைனஸ் ஃபார்ட்டி போக முடியுமா முடியாத நம்மளோட மைனஸ் இன்ஃபினிட்டிவ் நம்மளுக்கு நைன்டி எயிட் டிகிரி தான் கீட்டு உணர முடியும் அதுக்கு மேலே வேணால் சூட ஆரம்பிச்சிடும் நூற்றி பத்து நூற்றி இருபது நூற்றி முப்பது வரைக்கும் வேணா நம்ம ஃபீல் பண்ணலாம் தௌசண்ட் டிகிரி அது எவ்வளோ தூரம் போகும் கீட்டுன்னு எதை சொல்லுவீங்க பனிப்பிரதேசத்தில் ஒரு பனிக்கட்டியில் வாழ்கிற உயிரினத்துக்கு அது வந்து கீட்டு அது வந்து பனி கிடையாது எல்லாம் குளிரோ வெப்பமோ நல்லதோ கெட்டதோ இன்பமோ துன்பமோ எல்லாம் ரிலேட்டிவாக இருக்குது எதையும் இப்படித்தானு விளக்கி ஒன்றால் சொல்லவே முடியாண்ட்ட இதில் குணத்தை மட்டும் சொல்கிறார் அடுத்து சொல்கிறார் ஆசை செயல் கர்மா என்ன எடுத்துக்க எதை வேணாலும் உலகத்தில் எடுத்துக்க அனுப்பிட்டார் ஒன்றால் விளக்கவே முடியவே முடியாதுன்னு அடுத்த சொல்றதுல சொல்லப்படுறார் இங்கே என்னன்னா எல்லா ரிலேட்டிவ் தான் நீ குணத்தை விளக்கணும்னு சொன்னால் நீ என்ன சொன்னாலும் அஞ்சு தோஷத்தை சொல்லிருவேன் ஒன்றும் வியாக தோசை விளையாட்டு மிச்சம் நாலு தோசம் அதனால் ஒன்றால் குணத்தை விளக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு அடுத்ததில் விளக்க முடியும் அவர் சம்பந்தப்படுத்த முடியாத சம்பந்தமே இல்லாத பிரம்மனை நீங்க எப்படி சம்பந்தப்படுத்தி விளக்குறீங்கன்னு சொல்றான் இவர் நான் சம்பந்தப்படுத்தி வளக்க போறேன் பாருன்னு சொல்லி வளக்க போறாரு இப்ப அந்த அர்த்தத்தை பார்த்தலாம் ஐம்பதுக்கு விகல்போ நிர்விகல்ய விகல்பக குணமானது விகல்பம்னா குணமுடையது பிளவுபட்டதுன்னு அர்த்தம் இந்த உலகத்துல இருக்க எல்லா சகுன பிரம்மன் எல்லாமே குணமுடையது குணமானது அல்லது பிளவானது நிர்விகல்பசிய நிர்குணத்தை குணமானது குணமற்றதை அல்லது பிளவு அல்லது பிளவு படாததைன்னு சொல்லாதுக்கு குணமானது குணமற்றதை சார்ந்ததாக கடைசி வார்த்த பவேத் இருக்கிறதா குணமானது குணமற்றதை சார்ந்ததாக இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி முதல்ல நாம் கேட்டோம் அதுக்கு பதிலவன் சவிகல்பசிய வாபவேத் அது அல்லது குணமுடையதை சார்ந்ததாக இருக்கிறதா வாபவேத்துங்கிற ரெண்டுலையும் சேர்த்துக்கிடலாம் விகல்பஸ்யன்னா பிளவுன்னு அர்த்தம் குணமுடையதுன்னு அர்த்தம் நிர்விகல்பம்னா நிர்குணம் குழ குணம் இல்லாதது நீ சொல்கிற அந்த குணம்ங்கிறது நிர்குணத்தை சார்ந்ததா குணமற்றதை சார்ந்ததா அல்லது சவிகல்பசிய குணம் இல்லாததை சார்ந்ததா கேள்வி கேட்கிறோம் என்ன முதலில் சொன்ன அதாவது என்ன சொன்ன குணம் வந்து குணம் இல்லாததை சார்ந்தது குணம் குணத்தை சார்ந்தது என்று சொன்னால் குணமுடையதை சார்ந்தது என்று சொன்னால் வியாகதிகி வியாகாத தோஷம் வரும் வியாகதினா வியாகாத தோஷம் கான்ட்ரடிக்ஷன் வந்துடும் குணமுள்ள ஒன்று குணம் இல்லாததை சார்ந்தது என்று சொல்லிவிட்டால் அதற்கு அது கான்ட்ரடிக்ஷன் முரண்பாடா இருக்கும் உயரமான பனை உயரம் என்பது உயரமற்ற பனைமரத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்றது மாதிரி வெண்மை என்பது வெண்மையத்தை பாலை சார்ந்தது என்பது இதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிருந்த வியாகாத தோஷம் வந்துவிடும் அடுத்தது அனவஸ்தா ஆத்மாசிரய ஆதய ரெண்டாவதுல ரெண்டாவது அர்த்த அதாவது அந்யத்திரன்னா வேறு விதத்தில் சொன்னால் குணமானது குணமுடைய ஒன்றைத்தான் சார்ந்துள்ளது என்று சொன்னால் மிச்சம் நாலு தோஷமும் வந்துடும் அது என்ன சொல்றாரு ஆத்மாசிரிய அனவஸ்தா இந்த ரெண்டு தோசம் முதலியன் டார் முதலிய தோஷங்கள்லாம் மிச்சம் நாலு தோசை சக்கரக தோஷம் ஆத்மாசிரய தோஷம் பிறகு நூறு தோஷம் கடைசியாக பார்த்தோம் நம்ம அனவஸ்தா தோஷம் எல்லாம் வந்துடும் நாலு தோஷம் வந்து இப்போ எல்லாம் விளக்கியிருக்கோம் ஒரு குணத்தை சொல்லும் பொழுது அது குணமுடைய வெள்ளை நிறம் வெள்ளை நிறமுடைய பாலை சார்ந்தது அது என்ன அனவ இது ஆத்மாசிரய தோஷம் வெள்ளைத்துக்கு வெள்ளையவே சொல்கிறது இல்லை வேறு ஒன்று அந்த வெள்ளை நிறம் வெள்ளை நிற பால் எப்படி இருக்குன்னு கேட்டால் அடுத்து கொக்க சொல்கிறது இதென்னது அஞ்சு அஞ்சு ஒன்றியது இப்போ அது எப்படி இருக்குதுன்னு கேட்டால் திருப்பி வெள்ளை ரே சொல்கிறது இப்படி சுற்றி சுற்றி வருது பாருங்க சக்கரகம் பிறகு சொல்லிக்கிட்டே போகிறது இந்த வெள்ளைய விளக்கம் அடுத்த வெள்ளை அடுத்த வெள்ளையை விளக்கம் அடுத்த வெள்ளை அடுத்த வெள்ளையை விளக்கம் அடுத்த போய் முடிக்கும் இது அனவஸ்தான் இப்படி எல்லா தோஷமும் வந்துடும்ப்பா நீ சொல்கிறதுல சொல்ல முடியாதுன்னுட்டார் சிறிது ஐம்பத்தி இங்கே என்ன பண்ண போகிறார்னா முறையாக சொல்லப்போகிற முறையான பதில் ஒரு சிஷியனுக்கு என்ன சொல்லணும் அது அவன் கேட்டான் குணமுள்ளதை சார்ந்ததாக குணமுடைய இல்லாததை சார்ந்து விளக்கவே முடியாதுன்னா நீ சொல்கிற குணத்தை விளக்க முடியாது பிறகு இப்படி இதை விளக்க போகிற அதனால நீ குணத்துக்கு விளக்கம் சொல்லுன்னு சொல்லி அதை விளக்க முடியாது நிறுவனம் பண்ணிட்டு விட்டார் இப்போ இதன்படி சம்மந்தப்படுத்தி விளக்க முடியும் எப்படிங்கிறத சொல்ல இந்த ஐம்பத்தி ஒன்றாவது சொல்ல வச்சு மம் தீட்சியதம் குணக்கிர சம்பந்த வஸ்து சமம் தேன ஸ்வரூபர்வேததி தீஷியதாம் முதல் வரியில ஏற்கனவே சொன்ன கருத்தை ரிப்பீட் பண்றார் அதாவது குணத்துக்கு மட்டுமில்லை இந்த உலகத்தில் எந்த பொருளுக்குமே எந்த வெவஸ்தையுமே இல்லைன்ட்டார் நீ எந்த பொருள் எடுத்து விளக்கன்னு உட்பட்டேன்னா இந்த அஞ்சு தோஷம் வந்துடும் அதனால் எந்த பொருளுக்கு எந்த விவஸ்தையுமே இல்லாமத்தையும் இருக்குது அப்படின்னு முதல் சொல்கிறார் ரெண்டாவது வரியில் இந்த அனைத்து பொருள்களும் சொருபமான பிரமத்தில் ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது அதனால் ஒரு சம்பந்தம் இருக்கு அதிர்ஷ்டான அத்தியாச ஒன்று பொய்யானது ஒன்று உண்மையானது சத்திய சம்பந்தம் ஒன்று இருக்கு அந்த சத்தியமித்தியா சம்பந்தத்தை வைத்து கொண்டு தான் சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியும் மித் புரிஞ்ச பிறகு அந்த மித்தியா வேண பண்ணுவோம் தூய் போட்டுருவோம் அது வரைக்கும் அது பயன்பாட்டில் இருக்குது அந்த சம்பந்தம் பொய்யானது தான் தேவை இருக்குது ஆரம்பி அப்படின்னு சொல்லி சத்தியமித்யா சம்பந்தம் எப்படிங்கிறத ரெண்டாவது வரையில் விளக்கிறார் அதாவது உண்மையிலேயே ஒரு லட்சணம்னு சொன்னால் பிரம்மத்துக்கு மட்டும்தான் லட்சணம் சொல்ல முடியும் சத்து சித்து ஆனந்த ஸ்வரூபம்னு சொல்லி அதுக்கு பிரமாணம் ஒரே பிரமாணம் வேதாந்தந்தான் வேறு எல்லா பிரமாணமும் நம்மளுடைய இந்திரியங்களாக இருக்கட்டும் எல்லாம் இருக்கட்டும் எல்லாம் பொய்யாகத்தே இல்லவே இல்லை விவகாரத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு தவிர அங்கே வேறு ஒன்றும் இல்லை ஒரு விவஸ்தையும் இல்லைங்கிறார் சாஸ்திரம் சொல்லக்கூடிய பிரம்மண்டிருக்கே கடைசியில் என்ன சொல்லுவார்னா சாஸ்திரம் சொல்லியிருக்குவாருங்க சச்சியா சச்சிதானந்த ஸ்வரூபங்கிறது அதுவும் ரிலேட்டிவ்னுட்டு போயிடுவார் அந்த வார்த்தை கூட அதுக்கு பயன்பட புரிஞ்சுரும் அந்த வார்த்தையும் அங்கே பயன்படுத்த முடியாது போயிடுவார் இதெல்லாம் இந்த மாண்டூக்கிய உபனிஷத்தில் அத்வைத பிரகரணம்னு ஒரு பிரகடனம் இருக்கு மாண்டூக்கிய காரியில் கௌடபாதாச்சாரியார் சங்கராச்சரிய குருவுடைய குரு அதில் அந்த அத்வைதம் பிரம்மன் அத்வைதம்னு சொல்லிட்டு அத்வைதம்னு சொல்ல முடியாது அத்வைதம்னு சொல்லி விளக்கிடுவார் இந்த அத்வைதங்கிற வார்த்தை அங்கே பயன்படாது அதுக்கு என்ன காரணம்னு சொல்லுவாங்க இது ஒரு டெக்னிக்கலாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இதை எப் கடைசியில் பார்த்தா எப்படி புரிஞ்ச முடியாது நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்கும் அப்படி ஒரு வித்தியாசமான டாபிக் இது இப்போ இங்கே என்ன சொல்கிறாருன்னா அங்கே குணத்தை பற்றி சொன்னார் முதல்வரில் இதம் குணக்கிரியான் சாதி திரவிய சம்பந்த வஸ்து சு ஷமங்க இவ்வுலகில் எந்த ஒன்றுக்கும் லட்சணம் கொடுக்க முடியாது எந்த விவஸ்தையும் கிடையாது லட்சணம் கொடுத்தா அதில் தோல்வி அடைவோம் எந்த பொருளாக இருந்தாலும் சரி கிருஷ்ணர் வந்து அவதாரம் பொடிச்சார் தானே இந்த ப ஒம்பது அவதாரத்தில் கிருஷ்ண அவதாரன்னு பூர்ணாவதாரம் சொல்லுவாங்க ஆ அப்படி தானே எத்தனை பேர் கிருஷ்ணனை குறை சொன்னாங்க இப்போ சொல்கிறவங்க விடுங்க மகாபாரதம் அவர் இருக்கிற காலத்தில் அவ்வளோ ஒருத்தன் திட்டினான் நூறு கடை திட்டுற வரைக்கும் பொறுத்தாரு அடித்தார் அவரவே எவ்வளோ குறை சொன்னாங்க குறையிலாம் இருக்கும் புடிஞ்சி அவர் ஆளுங்க நீ என்ன சொன்னாலும் அதில் குறை தோஷம் இருக்கு தோசவே முடியாதுங்கிறது இந்த அஞ்சு தோஷத்தை சொல்ல முடியுங்கிறார் இங்க என்ன சொல்றாருன்னா முதல் குணத்தை சொல்லியாச்சு குணம் செயல் இனம் ஜாதி பொருள்கள் சம்பந்தம் எதை சொன்னாலும் அதற்கு ஒரு விவசாயே இல்லை நம்மளுக்கு ஒரு செக்யூரிட்டின்னு பாக்குறோம் ஒரு பாதுகாப்புன்னு நினைக்கிறோம் ஒரு பாதுகாப்புன்னு ஒரு இதை ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறோம் பணம் நம்மளுக்கு செக்யூரிட்டிங்கிறோம் பணம் இருந்தால் நம்மளுக்கு பாதுகாப்பு வாழ்க்கையில கஷ்டம் உண்மைதான் மேலோட்டமாக பார்த்தா உண்மை தான் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை பணம் இருந்தால் நம்மளுக்கு வசதியாக வாழலாம் எல்லாம் வாழலாம் தப்பு அதில் கரெக்டுக்காக ஆனால் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா பணம் இருக்காப்ப பாதுகாப்புத்தானே கோடி கோடியாக நிறையா கொண்டாந்து வச்சுட்டோம் அதுவும் கூட வரி கட்டாமல் வச்சாச்சு என்னதான் அந்த பணம் செக்யூரிட்டியாக இன்செக்யூரிட்டியாக செக்யூரிட்டின்னு நினச்சி டாக்ஸியாக கட்டாமல் கணக்கில் காமிக்காமல் பணத்தை வச்சுருந்தா அந்த பணம் செக்யூரிட்டியாக இருக்குமா எப்போ பிடிப்பானோ பயந்துக்கிட்டே தான் இருப்பார் எப்போ பிடிப்பானோ எந்த ரைடு வருமோ வெயிலுக்கு போக முடியாது கூட வந்துடுது இருக்கா இல்லையா செக்யூரிட்டிங்கிறத எப்படி சொல்லுவீங்க இந்த செயற்கனும் டிக்கெட்ஸ் சொன்னிருந்து பாருங்க செக்யூரிட்டின்னு நினச்சிட்டு நம்ம என்னென்னமோ ஒருத்தன் ட்ரெயினில் டிக்கெட் எடுக்கும்போது ரெண்டு டிக்கெட் எடுத்து வச்சுருந்தானா அந்த ஏற்கனவே ஜோக்கில் சொல்லியிருக்கேன் செங்கட்சி ஜோக்கில் ஒரு டிக்கெட் எடுத்து ரெண்டு டிக்கெட் ஏன் ஒரு இன்னொருத்தரங்கன்னா ஒரு ஆள்தான் இருக்கேன் அப்படின்னா உனக்கு அதுப்பா ரெண்டு டிக்கெட்டு ஒன்று தொலைஞ்சு போச்சுன்னா இன்னொன்று இருக்குல்ல வச்சுக்கலாம்லேண்ணா அதுக்கான கவனமாக இருக்கேன் நானே இதுவும் தொலைஞ்சு போனால் என்ன பண்ணுவேன் சீசன் டிக்கெட் வச்சிருக்கேன் சீசன் டிக்கெட் எடுத்து காமிச்சாங்க இப்போ இது என்ன செக்யூரிட்டி இது ஏற்கனவே இதெல்லாம் சொல்லியிருக்கேன் இந்த ஜோக்கெல்லாம் தென்கட்சி சுவாமி நாதனுடைய ஜோக் இதெல்லாம் அப்போ செக்யூரிட்டின்னு என்ன சொல்ல முடியும் விவேகானந்தர் போய் கேட்டார் அவங்க அப்பாட்ட அவங்க அப்பா வந்து கொஞ்சம் ஆடம்பரமாக செலவு பண்ணுறார் விவேகானந்தோடைய அப்பா ரொம்ப ஆடம்பரமாக செலவு பண்ணுவார் செலவு பண்ணும்போது அவங்க அம்மா நீங்கள் அப்பா இப்படி செலவு பண்ணுறாரு உனக்குன்னு ஒன்றும் சேர்த்து வைக்கல உனக்கு பாதுகாப்பே இல்லை நீ என்னான்னு போய் கேளு எனக்குன்னு என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டார் அவங்க அப்பாட்ட போய் எனக்கு என்ன வச்சுருக்கீங்க அப்பான்னு கேட்டாரான் நேராக எழுத்துகிட்டு போனாரான் கண்ணாடி முன்னாடி நிப்பாட்டினார்கிட்ட உள்ளே என்ன இருக்கு நான் தான் இருக்குது உனக்கு பாதுகாப்பு போன்ட்டு போயிட்டேன் இது மாதிரி ஓஷாவோட அவன் சொல்வார் அதாவது ஒருத்தன் வந்து புதையலை தேடினானா பொக்கிஷம் புதையலில் ஒரு இடத்துல இருக்குதுன்னு சொல்லி தேடி இருக்கும் எங்கே இருக்கிறவன நீ நேராக போ மேற்கு பக்கம் ஒரு மலை இருக்கும் அதை நேராக பார்த்து நெல் காலையில் கிளம்பிப்போ உனக்கு நேராக ஒரு நிழல் விழுகும் அந்த நிழல் கீழே தோண்டு உனக்கு பொக்கிஷம் கிடைக்கும் நான் தோண்டிக்கிட்டே இருந்தானா ஒன்றுமே வரலையான் ஒருத்தர் பார்த்துட்டு எதுக்கு தோண்டான்னு பார்த்தானு பரே ஒரு நிழலை ஐயோ நிழல் கீழே தோண்ட சும்மா நிழலே காணான்னு நிழல் கால்கிட்ட வந்துருச்சு என்னப்பா இந்த மாதிரி சொன்னார் உண்மையான பொக்கிஷன் சொன்னார் ஏழாவது ஆனா அது பார்த்தம் சொன்னால் ஒன்று இது பாதுகாப்பு நடப்பான் பஸ்ஸை விட கார் பாதுகாப்பு நடப்போம் காரை விட ஃப்ளைட் பாதுகாப்பு நடப்பேன் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா பஸ்ஸு தான் பெஸ்ட்னு நடக்கும் எதையுமே ரிலேட்டிவாக இருக்கே ஒழிய ஒன்றுமே சொல்ல முடியாது அப்படிங்கிறார் செயல்னு எடுத்துக்கிட்டாலும் சரி எதா எடுத்துக்கிட்டாலும் சொல்ல முடியாது அதாவது இப்போ குணத்தை சொல்லிட்டார் செயல் எடுத்துக்கிருவோம் கார் வந்து நகருது இந்த குணத்தை வச்சு அப்படியே கம்பேர் பண்ணி பார்ப்போம் நகர்வது எது கார் நகர்ந்தது நகருதல் என்பது காரை சார்ந்ததா நகரும் காரை சார்ந்ததா நகராத காரை சார்ந்ததா நகருதல் என்பது நகராத காரை சார்ந்தது அங்க வியாதோஷம் வந்துடும் ஒரு செயலை குணத்தை சொன்னோம் இப்ப செயலை வச்சிட்டு சொல்லி பார்ப்போம் உதாரணத்துக்கு செயல் குணம் எல்லாம் சொல்றாரு இனம் எல்லாத்தையுமே சொல்றாரு அப்படி எக்ஸப்ட்ரான் அவர் இப்ப செயலை ஒன்னு எடுத்துக்கலாம் நகருதல் என்பது நகரும் காரை சார்ந்ததா நகராத காரை சார்ந்ததா நகராத காரை சார்ந்ததுனா வியாகாத தோஷம் நகரும் காரதை சேர்ந்தது என்றால் அந்த நகர்தலும் இந்த நகர்தலும் ஒன்றா ஒண்ணுன்னு சொன்னா அது எப்படி நகருதல்ங்கிறத விளக்கிறதுக்கு நீ நகர்தலத்தையும் சொல்ற நகருதல்னா என்னன்னா கார் நகருங்கிற அது நகர்ற காரை சேருதுங்கிற நகர்தலுங்கிறதுக்கு நகர்தல் தானே சொல்றேன் ஆத்மாசிரியம் எல்லாம் வந்துடும் அப்படிங்கிறார் இதை மாதிரி நீ வந்து பொருள் மட்டும் இல்லை சம்பந்தம் எதை சொன்னாலும் சரி இந்த தோஷத்தை கட்டாயம் பார்க்கலாம்ங்கிறார் பீஷ்மரிடம் திரௌபதி கேட்டா அதாவது சூதாட்டத்தில் இழந்த உடனே எண்ணெய் அவர் வந்து அவரை இழந்துட்டு என்னை இழந்தாரா இல்லை என்னை இழந்த பிறகு அவரை இழந்தார் அப்படிங்கும்போது அவர் ஒரு கருத்து சொல்லிவிட்டு சொல்வார் தர்மத்தை விளக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் வேறு என்ன தோஷம் ரொம்ப சூக்ஷம் ஓரளவுக்குத்தையும் பார்க்க முடியும் அதுக்கு மேலே பார்க்க முடியாது மிக மிக சூக்ஷமம் அவரே அந்த வார்த்தையை சொல்வார் ஏன்னா எந்த விஷயம் எடுத்தாலும் ஒரு லிமிட் வரைக்கும் அப்படியே போகலாம் அவ்வளோதான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு அதுக்கு மேலே ஆராய்ச்சி பண்ணாங்க நிசப்தமாயிடும் எங்கள் பதில் சொல்கிறதுக்கே இடம் இல்லாமல் போய்விடும் அப்படிங்கிறார் அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இங்கே வந்து நீ எந்த செயல் சொன்னாலும் இந்த அஞ்சு தோஷம் வந்துடும் ஆனால் பிரமாணமும் கொடுக்க முடியாது ஆனால் அனுபவத்தில் ஒன்று இருக்கு பிரமாணத்தில் ஒரு லட்சணம் சொல்கிறேன் அதாவது ஒரு எப்படி சொல்கிறதுனா அதாவது அனுபவத்தில் ஒன்று உண்மையாக இருக்குது ஆனால் விசாரித்து பார்த்தா பொய்யா பொயிருக்கு அப்போ ரெண்டுக்கு ஒரு சம்பந்தம் வருதுங்கிறார் எப்படி சம்பந்தம்னா சத்தியம் நித்தியா சம்பந்தம் வருதுங்கிறார் ஒன்று பொய்யானதாக இருக்குது ஒன்று உண்மையானதாக இருக்குது உண்மை மேலே பொய் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு அந்த ஏற்றி வைக்கப்பட்ட சம்பந்தத்தை வச்சுக்கிட்டு அதில் உள்ளே போனோம்னா உண்மையை தெரிஞ்சுக்கிற முடியுங்க அந்த ஏற்றிவிக்கப்பட்டது பொய்யானதுனால அந்த பொய்யான ஒரு சம்பந்தம் இருக்கு அதை வச்சு விளக்க முடியுங்கிற கொஞ்சம் சட்டில் பாயிண்ட் தான் இது புரிஞ்சுக்கொள்றதுக்காக சொல்றாரு எப்படி சொல்றாருன்னு பார்ப்போம் அதாவது இந்த அஞ்சு தோஷம் சம்மந்தம் சொல்லப்படும் சத்தியமித்தியா சம்பந்தம்னு சொல்கிறாரு அந்த சம்பந்தம் எப்படின்னு பார்க்கலாம் வேற எதில் சம்மந்தம் சொன்னாலும் தோஷம் வந்துடும் இதில் மட்டும் அந்த தோஷம் வந்து சத்திய சம்பந்தத்துல மட்டும் இந்த தோஷம் வராது மிச்சம் எல்லாத்துலயும் வரும் உலகத்துல என்ன சம்பந்தம் சொல்லுங்க அதுல தோஷம் வந்துருங்கிறார் சம்பந்தி சம்பந்தம் எல்லாமே பிரச்சனை ஆனா இந்த சம்பந்தம் ஒன்றுதான் பிரச்சனையே இல்லாத சம்பந்தங்கிறார் எது இந்த சத்தியம் மித்தியா சம்பந்தம் அதை சொல்லி நான் விளக்கிறேன் அப்படிங்கிறார் இங்க கயிறு இருக்கு பாம்பு இருக்கு பாம்பு கைத்துல தெரியுது தெரியுதா இல்லைங்களா கயிறில் பாம்பை பார்க்குறோம் இப்போ பாம்பு இருக்குன்னு சொல்கிறோம் பாம்பு இருக்குதுன்னு சொல்கிறதற்கு என்ன காரணமாக இருக்குது கயிறு தான் காரணமாக இருக்குது அதிஷ்டானம் கயிறு பிறகு என்ன சொல்கிறோம் பாம்பு இல்லைன்னு சொல்லிடுறோம் அங்கே இருக்கிறது கயிறு தான் சொல்கிறோம் முதல்ல என்ன பண்ணுவோம்னா அந்த கயிறை காட்டுறதுக்கு நீ பார்க்குறைய பாம்பு அந்த பாம்பு இல்லை அப்படின் நீ பார்க்குறைய பாம்பு அங்கே இருக்கிறதே பாம்புன்னு சொல்லும் பொழுது கண்ணுக்கு பாம்பு தெரியுது அதை நாமளும் ஏற்றுக்கிட்டு இருக்கிற பாம்புன்னு சொல்கிறோம் அது எதோட சம்பந்தம் வச்சிருக்கு அந்த பாம்பு கயிறோட சம்பந்தம் கயிறு இல்லாட்டி பாம்பு தெரியுமா தெரியுமா கயிறு பாம்பு தெரியுமா தெரியவே தெரிய கயிறு இல்லாட்டி பாம்பு பார்க்கவே முடியாது ஆனால் அந்த பாம்புங்கிற சம்பந்தம் கயிறில் உண்மையிலே இருக்கா கயிறுக்கும் பாம்புக்கு உண்மையான சம்பந்தம் இருக்கா பொய்யான சம்பந்தம் இருக்குது ஏற்றி வைக்கப்பட்ட சம்பந்தம் இருக்குது அது மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா அனுபவத்தில் இருக்கிற கூடியதெல்லாம் பிரம்மன் மீது ஏற்றி வைக்கப்பட்ட ஒரு சம்பந்தம் இருக்குது இந்த அனுபவம் எல்லாம் ஒரு சம்பந்தம் பிரம்மத்தில் இதை வந்து அத்தியாரோப அபவாத நியாயப்படி இந்த சம்பந்தத்தை நீக்கிவிட்டால் பிரம்மன் மட்டும் இருக்கும் ஆனால் சம்பந்தம் இருக்குது சம்பந்தம் இல்லாமல் இல்லை அது என்ன சம்பந்தம் ஒன்று சத்தியமாக இருக்குது ஒ காட்சிக்கு தெரியுது ஆனா உண்மையிலே இல்லை அப்படிப்பட்ட சத்தியமித்யா சம்பந்தம் அப்படிங்கிறார் அதாவது புத்த போய் நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க என்ன கேள்வி கேட்டாங்க பிரம்மன் எப்படிப்பட்டதுன்னு கேட்டாங்க ஒண்ணுமே பதில் சொல்லுங்க அமைதியா இருந்தது என்ன சொன்னாலும் தோஷம் வரும் அதனால என்னாச்சு பல மதங்கள் தோன்றுருச்சு அவர் இப்படித்தேன்னு சொல்லியிருப்பார் அப்படித்தேன் ஏன்னா ஒன்றும் சொல்ல முடியாது நீங்கள் கேள்வியை பிரம்மன் விஷயத்தில் கூட கேள்வியை கேட்டுக்கிட்டே போனீங்கன்னா அப்பதிலே சொல்ல முடியாது அப்படி ஒரு அங்கே சூழ்நிலை வருவாங்க அதனால் அவன் தக்ஷாமூர்த்தி அவன் என்ன உபதேசம் பண்ணுறாரு கடைசியில் அவ்வளவுதான் ஆனால் இங்கே புரிஞ்சுக்கிட்டாங்க கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு சிஷியர்களுக்கு பக்வமானவன் புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக ஒரே மதம் வந்துருச்சு புத்தனை அதே சொல்லியிருக்காரு மௌனமாக தான் இருந்திருக்காரு ஆனால் புரியலை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பல மதங்கள் உருவாச்சு கடைசியில் போய் ஆனால் அது போகிறதுக்கு முன்னாடி இந்த அத்திய சத்தியமித்தியா சம்பந்தத்தை வச்சுட்டா உள்ளே போக முடியும் அப்படிங்கிறாங்க அதாவது கற்பனையாக ஒன்றை சம்பந்தப்படுத்தியிருக்கு அதன் துணை கொண்டு அதிஷ்டானத்திற்குள் போக முடியும் பாம்பின் துணை கொண்டு கயிறை புரிந்து கொள்ள முடியும் பானையின் துணை கொண்டு மண்ணை புரிந்து கொள்ள முடியும் பானை என்பது மித்தியா பாம்பு என்பது மித்தியா ஆனால் பானை என்பது மண்ணில் சம்மந்தப்படுத்தி இருக்கிறது உண்மையான சம்பந்தம் இல்லை வித்தியா சம்பந்தம் தோற்றத்திற்கு இருக்கக்கூடிய சம்பந்தம் இது ஒன்று தான் இந்த சம்பந்தம் தான் சொல்ல முடிய விளக்கக்கூடிய சம்பந்தம் வேற எந்த சம்பந்தம்னு சொன்னால் அங்கே ரிலேட்டிவா கேக்கு ப்ராப்ளம் என்ன சொன்னாலும் நாங்கள் பிரச்சனை வந்துடும் இது பாம்பு கயிற்றின் மீது பாம்பு அத்தியாசம் செய்யப்பட்டிருக்கு இந்த பாம்புங்கிற அத்தியாசத்தை நீக்கிட்டா கயிறு வந்துடும் அது அதிர்ஷ்டான வந்துடும் அத்தியாரோப்ப அபவாத ஜைத்து நீக்குவது சம்பந்தம்மந்த பிரியம் பொ வார்த்தை பயன்படும் பொய் ஒன்று இல்லை உண்மைங்கிற வார்த்தை படைத்தார் காரியதை இல்லே நிறுவனம் பண்ணியாச்சுன்னா காரணம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்த முடியுமா கடவுளுக்கு படைக்கப்பட்டது ஒன்றுமே இல்லே நிறுவனம் பண்ணிட்டான் எப்படி படைத்தவர் சொல்லுவீங்க அந்த படைத்தவர்ங்கிற ஸ்டேட்டஸும் போயிடும் வார்த்தை பயனற்ற போயிடு ஒன்று மட்டுமே இருக்குன்னு சொல்றான் பழவா தெரிகிறதுனால பழவா தெரிகிறது இல்லே நிறுவனம் பண்ணியாச்சுன்னா ஒன்று மட்டுங்கிற வார்த்தை தேவையில்லையே அத்வைதங்கிற வார்த்தையை பயனற்று போயிருமே ஒரு வார்த்தையும் வேணும் ஆனால் சம்பந்தம் எப்படிப்படுத்துகிற முதல்ல இதை சொல்லித்தே சொல்ல வேண்டியது பொய்யானதை ஏற்றி வைத்து பொய்யானதை நீக்கிவிட்டால் பிறகு அந்த உண்மை சுரூபம் கிடைக்கும் சொல்லி இந்த சம்பந்தம் இருக்குப்பா அது வந்து ஒரு பொய்யான சம்பந்தம் இருக்குது அது இதுக்கு மட்டும்தான் அதையும் சொல்ல முடியும் மற்றதுக்கெல்லாம் சொல்ல முடியாது இதை சொல்லி அதை நீக்கிட்டேன்னா உனக்கு பிரம்மன் விளங்குங்க அந்த நிர்குண பிரமனை விளக்க முடியும் அப்படிங்கிறாங்க வார்த்தையால் உபனிஷத் போரா சொல்லுது வார்த்தையால் விளக்க முடியாது மனசுக்கு எட்டாது புத்திக்கு எட்டாது உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வார்த்தையால் விளக்க முடியாத மணிக்கணக்காக பேசிக்கிட்டு இருக்கோம் எப்படி பேசுறோம் மனசால புரிஞ்சுக்கிற முடியாது மனசுலதான் கேட்கிறோம் புத்தியிலதான் சிந்திக்கிறோம் புரிய முடியாது விளக்க முடியாது அறிய முடியாதுங்கிறத புரிஞ்சிருவோம் ஆனா புரிஞ்சிடும் அதுதான் வித்தியாசமான விஷயமா இருக்குது அதை விளக்குறார் இந்த ஐம்பத்தி ஓராவது சுலோகத்தில் சொல்லிட்டு அதனுடைய விளக்கத்தை அடுத்ததில் சொல்கிறார் அதை அடுத்ததுல பார்க்கலாம் இந்த ஐம்பத்தொன்னுக்கு விளக்கம் பார்த்துடலாம் இங்கே என்ன சொல்றாருன்னு சொன்னால் சத்திய மெத்திய சம்பந்தம் இருக்கு ஏற்றி வைக்கப்பட்ட சம்பந்தம் இருக்கு அந்த சம்பந்தத்தை நீக்குன்னா புரிஞ்சுக்கிற முடியும் அப்படிங்கிறார் இதம் குணக்கிரியாம் ஜாதி திரவிய சம்பந்த வஸ்துசு இதம் இதில் தூஷனானு ஒரு வார்த்தை இதம்னா இந்த குறை இது பார்த்துமே அஞ்சு தோஷம் இந்த தோஷமானது இதுவரை பார்த்த இந்த தோஷமானது இந்த குறையானது குணக்கிரிய குணம் பார்த்துட்டோம் ஏற்கனவே குணத்துல தோஷத்தை பார்த்துட்டோம் கிரியை எந்த ஒரு செயல் எடுத்தாலும் பார்க்கலாங்கிறார் கிரியைன்னா செயல் குணம் செயல் கிரியன்னா ஜாதி ஜாதினா இனம் திரவியன்னா பொருள் ஒரு இனத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி ஒரு பொருள் எடுத்துக்கிட்டாலும் சரி ஒரு செயல் எடுத்துக்கிட்டாலும் சரி சம்பந்தக சம்பந்தத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி வேறு எந்த சாதாரணமாக இருக்கக்கூடிய சம்பந்தம் இந்த சம்பந்தத்தை எடுத்துக்கிட்டாலும் வஸ்துசு இப்படிப்பட்ட பொருள்களில் இந்த குணம் செயல் பொருள் சம்பந்தம் என்ற பொருள்களில் இப்படிப்பட்ட பொருள்களிடத்தில் சமம் பொதுவாக இருக்கிறது இந்த ஐந்து தோஷங்களும் விறகு இப்படிப்பட்ட தோஷங்கள் குணம் செயல் இனம் பொருள் சம்பந்தம் இப்படிப்பட்ட பொருள்களிடத்தில் எல்லாத்திலயும் காமனா அஞ்சு தோஷம் இருக்குங்கிற அதனால் தேன அதனால் இரண்டாவது வரியில சமம்னா பொதுவா இருக்கு தேன ரெண்டாவது வரியில ரெண்டாவது தேனா ஆகையால் ஏதத் சர்வம் இவை அனைத்தும்னா ஸ்வரூபத்தில் ஏற்றி வைக்கப்பட்டது சர்வ மேதத் இத ஸ்வரூப ஸ்வரூபத்தில் ஏற்றி வைக்கப்பட்டது இது என்ன என்று ஈசியதாம் புரிந்து கொள்ள வேண்டும் இவை அனைத்தும் ஸ்வரூபத்தில் ஏற்றி வைக்கப்பட்டது என்று புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார் இந்த குறையானது இந்த அஞ்சு தோஷமானது குணத்துல மட்டும் நம்ம பிரிச்சு பார்த்துட்டோம் அடுத்து என்ன சொல்றாரு செயல் சொல்றாரு பிறகு இனம் எந்த பொருளை வேணாலும் எடுத்துக்க பொருள் அடுத்து சம்பந்தம் இந்த சத்தியமித்யா சம்பந்தம் தவிர வேற எந்த சம்பந்தம் எடுத்துக்கிட்டாலும் பொதுவாக இருக்கு ஆனால் இவை அனைத்தும் சுரூபத்தில் ஏற்றி வைக்கப்பட்ட சம்பந்தம் இருக்கு அந்த சத்தியமித்யா சம்பந்தம் அது என்று இதை புரிந்து கொள்ள வேண்டும் அது எப்படிங்கிறது அடுத்த ஐம்பத்தி ரெண்டு இதை இன்னும் தெளிவாக விளக்கி இந்த சத்தியமித்யா சம்பந்தம் எப்படி அப்படிங்கறத விளக்கப்படுறார் அத்தியாரோப அபவாத நியாயப்படி அத்தியாரோபம்னா ஏற்றி வைத்தல் அபவாதம்னா நீக்கிறது முதல்ல ஒத்துக்க நீ பார்க்கின்ற இந்த உலகம் அப்ப என்ன ஒன்னு சொல்லி ஒத்துக்கிறோம் இந்த பாத்திர உலகத்தை ஒத்துக்கிறோம் அது இல்லைங்கிற முதல்ல நீ பார்க்கிற இந்த உலகம் இந்த இருக்கின்ற உலகின்ற உலக அவரும் இருக்குன்னு ஒத்துக்கிட்டு சொல்றார் அது இல்லை நீக்கிறார் ரெண்டாவது இது அத்தியாரோப அபவாத நியாயம் சொல்வாங்க அதன்படி விளக்குகின்றார் அது ஐம்பத்தி ரெண்டு பார்க்கிறோம் அடுத்த